அடையவோர் அணுவதாம் நடிகர் பூமி ஆகாய முதலியவற்றையும் முதலியாவற்றையும் ஒரு அணுமாத்திரமாக கருதும் பெருதுக்கெல்லாம் பெரிதாவார்கள் மனோபாவனம் காரணம் அணு மேரு எரியாய் அறவும் நேரியர்கள் அணுவையும் மகா மேருவாக மதிக்கும் குணம் உடையவராவார்கள் சொல்லியிருக்கில்ல ஆத்மா எப்படி இருக்குது அணுக்கு அணுவாக இருக்குது அப்படி மகத்துக்கு மகத்தாக இருக்குதுன்னு பர்மகேதையில் வருது அணூக்கு இருக்கு அப்படின்னா சிறுவசுன்னு அர்த்தம் பண்ணுறது அர்த்தம் எது சூட்சமாக சொல்கிறீங்களோ அதை விட சூட்சமாக அர்த்தம் எது பெருசுன்னு சொல்லி அதை விட பெருசாக அர்த்தம் அணுன்னா இந்த விஞ்ஞான அணுலாம் வச்சிக்கூடாது இதெல்லாம் லௌகிகம் இந்த அணு கணக்கில் சேர்க்கக்கூடாது ஏன்னு சொன்னால் அணுவாதிகள் இவங்கெல்லாம் இது சத்திய புத்தி வைத்து கொண்டு சொல்லக்கூடிய அணுவாதிகள் நான் மித்தியா புத்தியோடு சொல்கிறேன் பிரபஞ்ச மித்தியை சொல்கிறோம் பிரபஞ்ச சொல்வதுக்கு உதாரணம் சொப்பனம்தான் சொப்பன உலகத்தில் இப்போ சொப்பனத்தில் பெரிய உலகம் ஒன்று கண்டதாக சொப்பனம் காணோம் இப்போ ஜாகிரத்தை பிறகு அது சொப்பன உலகம் இருந்ததா எங்கே இருந்தது ஒரு கற்பனை வெறும் சொல்லுமா சிரம்தான் அப்படி ஒரு எண்ண எண்ணத்தினுடைய ஆற்றல் ஒரு எண்ணம் உலகமாக தோட்டக்கூடிய சாமர்த்தியிருக்கு ஒரு எண்ணம் அணுவாக தொடரக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் அந்த மனதுக்கு ஒருக்கு ஏன்னு சொன்னால் மாயை ஈஸ்வனுடைய மனசு அவருடைய அம்சந்தான் மா தேவருடைய மனசு ஒரு அனுப்புறமான தமிழகம் சொன்ன மாதிரிலாம் காற்றின் அம்சம் காற்றின் அம்சம் இருக்கு சஞ்சலைப்படிக்கிட்டே தான் இருக்காது அது சுபாவம் அதுதான் அப்படி சஞ்சலை பள்ளேன்னா உலக இயக்கம் கிடையாது மன சஞ்சலம் இல்லைன்னு சொன்னால் யாரோ என்ன பண்ணுவாங்க பேசாமதான் இருப்பாங்க உலக விவகாரத்துக்கு சஞ்சலத்துக்கு மெத்தியாகப்படுது ஆனால் சஞ்சலத்துக்கு இடையே சஞ்சலம் இல்லாத வசதி இருக்குன்னு நிச்சயம் பண்ணால் ஞானம் ஒன்று தத்துவ ஞானம் சஞ்சலம் செய்யக்கூடிய இந்த மனம் இந்த மனதின் காரியமாகிய பிரபஞ்சம் இவை எப்படி இருந்தாலும் கூட சஞ்சலமற்ற ஒரு ஆத்மா இருக்கிறது அத்தி ஆத்மா தான் என்னுடைய உண்மை அதுதான் என்னுடைய அதிர்ஷ்டான சைதன்யம் நான் நான் அது என் நிச்சயம் இருக்கேன் இதுதான் இந்த நிச்சயம் திடமாக இருந்தால் சமாதி போடும் அபியாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னால் ஒரு நாளைக்கு வரும் ஆகவே நாமரூபங்கள் செஞ்சல சுபாமுடைய தான் ஏன்னு சொன்னால் பரிணாம விபத்து அடையும் சென்னே சென்னையே பரிணாம அடையும் கண்டு கொண்டு இருக்கும்போதே நஷ்டம் அடையக்கூடியது இந்த உலகம் அப்படி இருக்கும்போது இது பரிணாம யோகத்துடையது அதனால தான் அணுவையும் மகாமேர்வாக மதிக்கலாம் அப்புறம் மகாமேர்வு அணுவாக மதிக்கலாம் அப்படிதான் அதனால் மனதனுடைய பரிணாமம் தான் மனதனுடைய ஆற்றல் தான் மகிமை தான் பர் சொப்பனத்தில் ஒரு பெரிய மலையும் பார்க்கலாம் ஒரு சின்ன குட்டையும் பார்க்கலாம் அங்கே எங்கள் குட்டையும் மலை எங்கே இருக்குது சொல்ல சொல்லுங்கள் எனக்கு இருக்கா எங்கே நடந்தது கண்டஸ்தானம் சொல்லப்படுது கண்டஸ்தானத்து எங்கே போகிறது இல்லை யானையும் பார்க்கலாம் பூனையும் பார்க்கலாம் இடம் எது ஆனால் சத்தி புத்தியோடு தான் விவகாரம் பண்ணுறோம் ஜாக்கிரத்தை பிறகு மித்தியானம் நிச்சயம் பண்ணுறோம் இல்லை அதே தான் இந்த பிரபஞ்சமும் வெறும் மனத்தின் தோற்றம் தான் ஈஸ்வர மனம் இந்த ஜாக்கிரவஸ்தை ஜீவ மனம் சொப்பனாவஸ்தை ஆக ரெண்டையும் சமம் பண்ணி பார்த்தா ஞானம்னு வேணும் சொப்பனம் போலுமென்றே துளிந்தவன் ஞானியாவான் அப்படின்னா சொப்பன திருஷ்டாந்தும் நம்ம கொடுத்துருக்கிறது காரணமே அதுதான் விசாரம் பண்ணுங்க பண்ணுங்க தான் தினசரி நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் நாமளும் வைராக்கியமாக இருக்காங்க நம்ம வைராக்கிய அப்படி அவரை வைராக்கியாக அப்படி நாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறோம் விசாரணை பண்ணுங்கோ அப்படிங்கிறார் ரெண்டு பேரும் தகராறு இதுதான் தகராறு எப்போ முடிப்போகுதோ அப்போ தான் அப்போ தான் ஞானம் கண்ண மூட தூங்குறாங்க ஒரு சேனம் கூட சும்மா இருக்காது ஒன்று ஜாகரவாசையில் விவரம் பண்ணும் ஜாகரக்கும் சக்தி இந்திரியங்களுக்கு இல்லையில சில சமயங்கள் ஏன் துவக்கம் வருது அவங்களுக்கு சாயம் பேசுறது வாங்கும் சக்தி இல்லை இந்திரியங்கள் என்ன பண்ண வெளியில் போக நம்ம விட மாட்டேங்கிறோம் உட்காந்தானு உள்ளே போங்குறோம் வெளியே விட மாட்டேங்கிறோம் இங்கே வாங்கும் சக்தி இல்லை அப்போ என்ன பண்ணுறது மனசு உள்ளே போகுது சோப்பண்ண இதுதான் காரணம் எப்படி கொஞ்சம் கிரைக்கிறவங்கன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நல்லா கேட்குறாங்க தோக்கத்துக்கு காரணம் தான் இந்த கொஞ்சம் இந்திரியங்கள் போ மனது போகும்போது இந்திரியம் இழுத்துட்டு போயிடும் இழுத்துட்டு போனாலும் புதுசாக இப்படி வச்சுருங்க அந்த மனது இந்திரியங்கள் இழுத்துட்டு போகிறதுனால அப்படியே விட்டுரும் ஏ பிடிச்சிட்டு எது கையின்னு நாம் சோழதேன்னு சொல்கிறோம் மனசான் பிடிச்சிட்டுருக்கு ஏ பிடிச்சிட்டுரு அந்த மனசானது உள்ளே போகும்போது அந்த க பாண்டிரியத்தையும் இழுத்துட்டு போயிடுது இழுத்து போனோடனே கை அப்படி விட்டுரும் எல்லாமே அப்படிது எல்லா இந்திரியங்களும் உள்ளே இழுத்துக்கிட்டு போயிடும் அபிமானம் ஜாக்கிரா அபிமானம் போயிடுச்சு ஜாக்கிரா விட்டா தான் உள்ள போகும் இன்னும் போகாது அப்ப என்ன செய்யும் அப்படியே விட்டுருது நீ அதை தூங்கணும் பதார்த்தம் வலுவது போலன்னு சொல்லுவாங்க சாமான என்ன சாமானு கேள்வி விட்டுரும் விழுந்துடும் அப்புறம் அடையெல்லாம் விழுந்துட்டு அப்புறம் நல்லவழிக்கு எடுப்போம் அப்படி போல மனமானது சென்னையா சென்னையா மாறிட்டே வெறும் தோட்ட மாத்திரம் அதான் சொல் எல்லத்தில் எந்த நிச்சயம் வர்றதுதான் ஞானம் மனத்தினால் எண்ணித்தானே வந்ததே உலகமாகும் நினைத்தினே அநேகலோக நிற்பதோ அறிவில் என்றோ அனைத்தையும் கடந்தப்பாலும் அந்த மட்டும் என்று என்னைத்தனையும் விசாரித்திட்டால் ஏகமாய் நிறந்து ஒன்னானே என்று சொன்னார் இல்லை மனத்தினால் எண்ணித்தான் வந்ததுன்னு சொல்கிறார் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம் சொப்பன திஷ்டும் தான் காட்டுறார் ஆனால் ஏற்றுக்கிறோம்மா ஏற்றுக்கிறது இல்லை ஏ திடபாவனை ஜாகராசிரியர் இருக்குது நமக்கு அதில் பார்த்து குறையணும் குறைஞ்சி சொப்பனம் போல் சமப்படுத்தணும் அந்த சவபானை வர்ற காலம் எதுவோ அதுதான் ஞான காலம்னு கே சொப்பனம் போடும் மில்லு சுழிந்தவன் ஞானி ஆகும் நிச்சயம் அப்போ தான் வரும் நிச்சயம் விசாரணை பண்ணி பார்த்தோன்னா சொப்பனத்தில் வெறும் தோற்றம் ஜாகிரத திறந்த பிறகு அதே போல் பிரம்ம ஜாக்கிரத்துக்கு போகும்போது வெறும் தோற்றம் தான் அது தோற்றம் முன்பு கண்ட பொய்யா முடிஜாக்கரம் போல வேண்டிய பின்பு முத்தி தசை கண் பிரபஞ்சம் நிற்பதே தனவே தசை அடைந்தும் பிரபஞ்சம் நிற்பதே தினவே அப்புறம் மெய்யுவது மெஞ்ஞானம் வரும் அளவும் பொய்யா பின்கானு போல் போதம் வறிவில் என்றோ அப்போ மெய்யாவில் வந்து மெய்யான வருமளவும் போதம் வரியில் பொய்யாம்போம் அப்போ தான் பொய்யாம்போம் பொய்யாம்பின் கனவது போல் போதம் வரியில் என்ற நிச்சயம் ஞான சென்பவர் அது அபியாச பண்ண அப்பியாச படம் தான் சொல்லப்படுது அதனால இங்கே அணுவும் மேருகெரியாய் அறவும் நேரியவர்கள் அணுவையும் மகாமேருவாக மதிக்கும் குணம் உடையவர் புவனி வான் அடைய ஓர் பவனி போதுவர்களே செக்கு மாடு போல் ஒரு இடத்திலே சுற்றாமல் பூமி ஆகாயம் மற்றும் எல்லாவற்றிலும் ஏகராக உலாகுவார்கள் இது எல்லாருக்கும் சாத்தியமில்லையா சித்து கொடுத்ததாக சாத்தியம் ஆய் சங்கரர் தன்னுடைய சிஷியராகிய பத்மபாதருக்கு பூலோகமெல்லாம் சொல்லிக் கொடுத்தாராம் யோசிவான்னு சொல்லிக் கொடுத்தாராம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாராம் அதை போய் உலகத்தை சுற்றிட்டு வந்தாரான் அவருடைய இதில் பின்னார வருது புற சுத்தனா உலக புற காட்டினார இது இந்த தேசம் இந்த தேசம் காட்டி போறேன் விமானத்தில் போன மாதிரி அப்படியே காட்டினாரா அது போக செலுத்துகிறது அப்படி வருது அவர் எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டிட்டு கடைசி சீசனால் தங்கிட்டாரான் அப்படின்னு சொல்லப்போ மீண்டும் புளிப்பானிங்கிற சிசியை கூட்டு வந்தால் சொல்லப்படுது அவர் அப்படியே இதில் எதனால் சித்துகள் அனிமா மகிமா கரிமா லகிமா ஈஸ்வத்துவம் வசித்தம் பிராப்தி பிராகம்னு சொல்லக்கூடிய அத்தமா சித்திகள் அது எல்லோருக்கும் அமையிறதில்லை சித்திகள் ஞானம் ரெண்டும் சேர்ந்துருந்தால் அது முக்கியத்துவம் அடையும் சித்துக்கள் மட்டும் இருந்தால் முத்தி கிடையாது வெறும் ஞானம் மட்டும் இருந்தாலும் சித்தி கிடையாது ஆனால் ஞானம் மட்டும் இருக்கிறவர்களுக்கு விதைய முத்தி கிடைக்கும் சர்வதுக்கு பரமானதா பிராப்தி கிடைக்கும் சித்துக்கள் மட்டும் இருந்தால் என்ன பகபாகியம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கிடைச்சி சித்தெல்லாம் போனவங்க துக்கம் ரெண்டும் பிறந்தது சில பேர்கள் தான் எல்லாம் பெரியவாள்கள் அவர்களுக்கு ரெண்டும் இருந்தது சொல்கிற சித்தியும் ஞானம் அடைந்தவர்கள் முன்னால் இதனால் காமிக புண்ணியம் நிஷ்காம ரெண்டும் இருந்தது அவங்களுக்கு ஜென்மாந்திரங்களில் அது எல்லாருக்கும் அமையுமா அமையாது ஆனால் முக்கியம் இல்லை பிறகு என்ன ஞானந்தான் முக்கியம் இதில் சூழலை வருது இல்லை சூழலைக்கு ஞானம் உண்டு சித்தியம் உண்டு சீத்தி வசதி ஞானம் மட்டும்தான் அவன் பதினெட்டு நாள் கஷ்டப்பட்டு அதே சூடாக உபதேசிக்கப்பட்டு ஞானம் வந்து வந்தால் சொல்லப்படுது அப்படி சில பேர்கள் முக்கியமாக முன் ஜென்மனி சின் தொடரும் சொல்லப்படுது அது எல்லோரும் கிடைக்காது அதனால் அவர்கள் பிராப்தி பிராகாமியம்னு சொல்லக்கூடியது தூரதேசத்தில் இருக்கிற பொருள் இங்கே தெரிவித்து கொடுக்கலாமா பிராகாமியம் அது பிராப்தின்னு பேர் பிராகாமியம்னா இங்கிருந்துகிட்டே அந்த தேசத்துக்கு போய்ட்டு பெரும்பாலும் பொருள் சேர்றது இல்லை அது சித்து தான் தெரியாது அது காமி புண்ணியம் பேரு அதே காமி புண்ணியம் தான் சன்னியாசிகிட்ட பார்க்கலாம் சதாசிவானந்த சாமி பாருங்க இப்போ நம்ம ஐயாவெல்லாம் மயக்கிட்டார் பாருங்க மயக்கினாருந்தாரு இல்லையா சொல்லுங்க ஆ பாருங்க அப்படி ஈசத்தம் வரும் சித்தமானந்தா கூட அதுதான் வருஷத்தையும் இருக்க அவர்கிட்ட இல்லைன்னா கோடிகளும் சம்பாதிக்க முடியாது அதனால தான் ஈசத்தம் வந்தது இல்லை வருமா ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தமான கோடிகளும் சம்பாதிச்சுட்டாங்க இருக்க அவர் ரெண்டு சத்தும் இருக்குது அது இல்லையானாலும் இருக்குது அது இல்லையான ஒத்துக்கல எல்லாம் சரி இருக்குதான் செய்யுது அவர் மண்ட சித்து கூட இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இதுல ராமாயணத்துல அனுமருக்கு எட்டு எட்டு சித்தும் இருக்குதுன்னு சொல்லப்படலாம் அரசு இடத்துக்கு மாதிரி செஞ்சால் சொல்லப்படுது தோபாசா மடத்து சாமிக்கு எட்டு சித்தி இருந்தால் சரித்தில வந்திருக்கு தட்சிணாவூர் சாமி இருந்து வெல்லப்படுது அப்படி சில பேர்களுக்கு இருந்ததுன்னு சொல்லப்படுது இப்போ எந்த காலத்துல இருக்கலாம்னு நமக்கு தெரியல இருக்கலாம் ஆனால் ரெண்டு சுற்றி இருக்கிறது நம்ம பல பேர் பார்க்கலாம் ரெண்டு சுத்தி இருக்கு இப்போ பல பேர் இருக்கு இருக்காங்க இப்போ கோயிலு சாமி இருக்குது பி பாருங்க வயசு இருக்குது இல்லைன்னா பாருங்கள் கோயில் சம்பாதிச்சுட்டாங்க எம்பதாவது ஆறு நிறைவுலாம் பண்ண போகிறாருன்னா எவ்வளோ அது இருக்கு இல்லைன்னு முடியுமா இருக்குது ஏறப்பில் மகிழ்வு காசாக இருக்குது அதே மாதிரி விஷ்ணு தேவானந்தான் பாருங்க அவர் யோகாசனத்துக்கு கடலாட்டில் பரப்பி அவர் என்ன பறக்கம் சாமின்னு பேர் வச்சுட்டாங்க அவங்க சிச்சியில் வந்தாங்கல்ல நான் போனமில்ல சங்கரானந்தான் வந்தாங்க அப்போ அத்தனை பேர் மைக்கிருக்காங்க பாரு அவரு எவ்வளோ சித்திருங்க பாருங்க அவருக்கு சித்தம் வந்துடுச்சு பொருளும் சேர்ந்து போயிடுச்சவரு அவர் மலையாளிச்சாரு அதான் அது ரெண்டு சித்துக்கள் இப்போது பெரும்பாலும் பார்க்கலாம் மற்ற சித்துக்கள் பார்க்கறதுன்னா அது அதி அதிசயம்தான் அதனால ரெண்டு சித்துக்கள் பார்க்கலாம் சித்து புரிசர்கள் அதனால் அது முக்கியம் இல்லாதான் முக்கியம் இல்லைன்னாலும் முன் ஜென்மந்திர செஞ்ச பூ காமி புண்ணும் விடாது நம்மளை அது வந்து ஞானம் சிவானந்தர் அவர் சித்து ஞானம் ரெண்டும் உள்ளவர்கிட்ட அவர் உலகப் புகழ் அப்படி அவர்களிடம் வசித்துவ விஷயத்துக்கு வந்து மசித்துக்கள் ஒன்று தெரியல அப்படி ஞானந்தான் முக்கியம் எவ்வளோனாலும் ஞானந்தான் பேசுகிறேன் பக்தர் வருவார்களா நான் ரெண்டு மூணு நாளாக ஒன்று பிரார்த்தனை பண்ண நேரமே இல்லை சாமி அப்படின்பாங்களாம் அப்புறம் ரெண்டுமான் சாப்பிடலையோ அப்படின்னா சாப்பிடிகளே இல்லையா சாப்பாடு நேரம் முடிஞ்சா இல்லையா அப்போ பிரார்த்தனை இல்லை போயிச்சா அப்படின் வரான் எப்படி அப்படியேண்ணா பசி எடுக்குது அங்கே அப்போ அது சோழ செய்து பசி உணர்றீங்க இல்லை இப்போ பசி உணரணுமா இல்லையா அப்போ உங்களுக்கு பக்தி இல்லை பசி இல்லை அப்படின் பிரும்idisமானம் பார் horizontally descript philanthrop definition Mandarin. பிருமான fats ref明白 worries Mov Makar ini மṇokesותרient. பிருமானாpeut identücht contractor לעட்டிuyuய வளவுகிறlidebul процент grazing Assiksi漠ா கட் stratthough அ Fahrenheitா EckாTurnệu했다neten மன்னbecமனா பிருமா Cly�イ chemistryமா நAlex 브� 약간 demanding பேல் பார்மா ந описக்காதல அ TRAVIS unlresoHA க Yooார dissect板 காலோமான்ZZ longo Breath REM чисம் Platform உ வியாயா கால explosives கால generals புகழு கோமல வியாமலை புராதனர்களே கூறும் இளமை செல்வியாம் சுயம்பிரகாசமான தேவியின் உடைய படிவாரங்களாக படவடிவார்கள் படவடியார்கள் அதாவது இந்த சுயம்பிரகாச தேவி தேவி யார் பிரம்மஸ்வரூபந்தான் அத்தகைய பிரம்மஸ்வரூபத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்பரிவாரங்களாக அடிவார்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த அலை போறாமல் ஒருகால் தலையடாதமைவரே அருள் போறாமல் உருகா அருவி பாய்நயனரே கோவணராய் விடுவரே கவலை தீர் பலிகொள் கரகபாலிகர்களே அவர் அருகே ஒருகால் விட்டு நிவிற்த்தியாயிருப்பர் அப்படின்னு சில பேர் மிகுந்த அன்பால் ஆனந்த கண்ணீர் சொரிவர் ஆடையின்றி கௌராயிருப்பர் கவலையற்று கைப்பீச்சை ஏற்றி உண்பர் அடியார் எனல் இது அபியாசத்தில் இருக்கலாம் ரெண்டும் கலந்திருக்கலாம் இதன் பொருள் அலைவராமல் ஒரு கால தலையடாது அமைவர் அலைதலை சகிக்காமல் ஒரு சமயம் பிரவிர்த்திக்காமல் அடக்கமாயிருப்பர் அப்படி இருக்கிறது அது எப்படி இருப்பாங்க பட்டத்தார் எப்படி இருந்தார் அவர் பா ஒரு இடத்துல போய் ராத்திர பசிக்காக வீட்டில் பூந்து சாப்பிடு போனார் அந்த விளக்கு மங்களாக இருந்ததுனால போட்டு திருடுன்னு அடிச்சு விட்டாங்க யாருக்கும் வந்து ஏ மனமே அது சொன்னேன் உள்ளே போன உதை கேட்டியா படுமனையே படுமனே பண்ணார் அப்போ அவர் வைராகி வந்துருச்சு இருக்கும் இடம் தேடி என் எண்ணம் உருக்க முழுன்னு கொண்டு வந்தால் உண்பேன் இப்போ அழைத்தாலும் போகேன் அறனிய இனி என் தேகம் இழைத்தாலும் போகேன் தேத்தாலும் போகேன் இனி அப்படின்றார் பாருங்க அப்புறம் வந்தாலும் சாப்பிட சாட மாட்டேன்ட்டார் அப்படி இருக்கலாம் அதான் அலைபடாமல் யார் அழிஞ்சிட்டு இருப்பாங்க அலைதலே சகிக்காமல் ஒரு சமயம் பிரவர்த்திக்காமல் அடக்கமாயிருப்பார் இருந்தாலும் ஆனால் சோறு கொடுத்துறார் நீ போகாமல் இருக்க ஒரு தேடு சோறு வரும் போங்க பிரார்த்தமாக கிடைக்கும் அது கிடைக்காம போகிறதில்ல அவ்வளோதான் அதனால் அப்படி இருக்கலாம் அருள் பொறாமல் உருகா அருவி பாயினாரே பிணையினரே கருணை பெருக்கால் மனம் உருகி மலையறிவு போல் நீர் சொரியும் கண்கள் உடையவர் ஆவர் அப்படியே சில பேர் இருக்கலாம் இவரெல்லாம் மாடிக்கணும் அப்படி தான் இது அழுதாளுன்னை பெறலாமே அப்படி என்பவர் நல்காது ஒழியால் நம் நமக்கென்று உன்னை நயனீர் மல்கா வாழ்த்தா மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்காமனத்தால் நினைந்துருகி வல்காளுன்னை பாவித்து பறவி பொன்னம்பலம் என்று ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா வெண்ணை உடையானே இது பண்ணுறாங்க அப்படி ஆனந்த கண்ணீர் விரத துக்கண்ணீர் எல்லாம் விரலதுதான் அப்படின்னு சொல்லிப்பா இருக்கலாம் கலை போறாமல் ஒரு கோவலராய் விடுவர் வத்திரம் தரிக்காமல் ஒரு கௌவீன மாத்திரமாவுடையவர்கள் ஆவார்கள் தமலர் கோமணம் கட்டி தான் அறந்தார் தமல் ஒரு கோமனம்தான் கடிச்ச வரைக்கும் பமனாண்டி சாமியார்கள் இருக்காங்க இங்க ஒருத்தர் இருந்தாரு அப்புறம் வேண்டி கட்டிக்கிட்டாரு என்ன சாமி கட்டிக்கிட்டீங்கன்னா திருவிழம் கலெடுத்து அடிக்கிறாரு நான் என்ன பண்ணதான் படிக்கிறார் அவர் கோவை சிங்கம் பார் தேவருவே அதெல்லாம் பிரசாகம் பண்ணுவார் கொஞ்சம் மண்டக்கார முன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கல்வி அடிக்கிறானே என்ன பண்ணுறது எதை வேடிக்கடிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு தேரி கட்டிக்க என்ன இந்த ஊரில் யாரும் மதிப்பாங்க ஜெயலி பண்ணுறாங்க பசங்க ரமணா ஒரு இடத்துல இருந்தார் கேக்கல இருக்கலாம் இவர் ஊர்து தர்றாருச்சே யார் வேடிக்கை தாரு நல்லா பிரசவம் பண்ணுவார் அப்படி அதனால ரமணரை போல கோடிகளாகவும் இருக்கலாம் கவலை தீர் பலி கொள் நீல் கரக துன்பமற்ற பிச்சை ஏற்கின்றதான நீண்ட கரத்தை உடைய இறைவியின் அடியார்களாம் அதாவது சில பேர்கள் பிச்சை எடுத்திருக்கலாம் யாரு மகாராஜாவுக்கு என்ன அவரே பிச்சை எடுத்திருந்தார் பாருங்க நகர்த நிலகி பிச்சை நன்னியே மனைகளோரும் அகமகிழ்ந்தங் அங்கே அகமகிழ்ந்த அவ்விட் அகமகிழ்ந்து ஏற்றி அவ்விட தருந்தி அங்கே ஜெகமுலோர் பேயன்ற சிறுத்திட நாணமின்றி யகபர்தீற்றே ஏகநாத் உலா வரற்ற பாருங்கள் ஞானமடைந்து நம்பதை பாட்டு ஞானமடைந்து அவர் இந்த மாதிரி ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி பிரார்த்தன்தான் அது வேறென்னும் இல்லை அந்த பிரார்த்தனம் அப்படியெல்லாம் இருக்கு செய்து பாருங்க ஆனால் சந்தோஷமாக தான் இருக்காங்க பாருங்கள் அகமகிழ்ந்து அங்கை ஏற்றி அவட தருந்தி அங்கே என்ன அங்கேயே சாப்பிட்றது தான் அங்கேயே தரத்துறைச்சு போகிறது தான் ஜெகமுழுகர் பேயன்றேன்னு சிரித்திட நாணமின்றி சிரிச்சுட்டு போகிறான் நமக்கு என்ன போச்சு பேய் பேய் எங்கிறாங்களே என்ன தாடிமே சேர்க்கில்ல அதனால் இகபுரா திச்சை ஏற்றி ஏகநாய விழாவில் விட்டுறான் இந்த உலக ஆசையோ மேலுலக ஆசையோ கிடையாது ஏங்க இல்லைன்னா இல்லை மித்தியா பொருள் மித்தியாத்தின் நிச்சயம் எப்படி வர முடியும் அதனால தான் துக்காபாவு சொல்கிறது துக்கம் இல்லை எதனால் இகலோக துக்கம் இல்லை பல்லவ துக்கம் இல்லை இகலோகம் இவரும் பொய் மாற்றம் அதே போல் மேல் லோகங்களும் நான் புண்ணியம் செய்யாமல் போய்விட்டேனே மேல்லோகத்துக்கு போக இடம் கிடைக்காதே நகரத்துக்கு போகவில் வரும் எடுக்காமலேயே இகலோக துக்கம் பல்லவ ரெண்டு பிரிவில் ரெண்டுமே ஞானிகள் கிடையாது சொல்லப்படும் என் துக்காபாவம் கருது கிருத்தியன் செய்து முடித்தான் என்று சொல்லப்படும் அதனால் இகபுர திச்சையற்றி ஏகநாய விழாவற்றான்னு சொன்னால் அப்படியே பிரார்த்தம் இருக்குது ஆக கட்டாயம் பண்ணும் இல்லை எல்லா ஞானிகள் எல்லாம் பிச்சைகள் சாப்பிடணும் சாஸ்திரம் சொல்லலை வேதகர்மத்தால் தான் பிரார்த்தம் பாடல பிச்சை போகுது உண்பார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லப்படுது ஒழிய பிச்சை போடுவோம் ஞானிகள்லாம் இருக்கணும் கட்டாயப்படுத்தலை பிரார்த்தம் அப்படி இருக்கு உள்ள லவிகத்தில் பார்த்துக்கோங்க எல்லோரும் தான் சம்பாதி சாப்பிட்றாங்க ஒரே தொழிலாக பண்ணி சாப்பிட்றாங்க எல்லோரும் ஒரே தொழில் தானே கர்மானசம் எத்தனையோ தொழில் எத்தனையோ வியாபாரங்கள் எத்தனையோ ஏமாத்தர் எத்தனையோ நல்லது எல்லாத்தையும் எப்படியோ எப்படியும் பிழைக்கிறாங்க லௌகத்தில் அப்புறம் அது பிரார்த்தம் தான் பிரார்த்தம் இல்லைன்னா அப்படி செய்ய கூலிக்காரன் அவன் செஞ்சு சாப்பிடுறான்னாக்கா அவனுக்கு மேலே போற பிரார்த்தம் இல்லை அவன் கூலி வேலை செஞ்சு அவனுக்கு பிரார்த்தம் இருக்கு ஆசை இல்லையா அவனுக்கு முதலாளி பார்க்க நான் முதலாளி ஆகலையேனு ஏக்கம்தான் படுறான் முடியுமா சரி அந்த முதலாளி என்ன பண்றாரு திருப்தி அறியாத தனக்கு மேல் பெரிய முதலாளி பார்த்து நாம பெரிய முதல் ஆகலையே சின்ன முதலா இருக்கமே என்ன அவர் இயங்குறாரு அவர் என்ன நமக்கு மேல கோடி இருக்காங்களே அப்படின்னு நமக்கு இல்லையான்னு அவர் இயங்குறாரு அப்ப திருப்தி எங்க இருக்கு அங்க பிரார்த்தி என்ன செய்யுது அவ்வளவுதான் அளவு அது மாதிரி கிடையாது அப்படிங்குறது லௌகியத்துல எப்படி அப்படி இருக்கோ அதே போல ஞான மார்க்கத்துல பிரார்த்தி அனுசாரம் பிச்சு எடுக்கலாம் பண்ண செய்யலாம் இதுக்கு அது என்ன வித்தியாசம்னா அவளுக்கு திருப்தி இல்லை இவனு பரம திருப்தி விட்டு எப்போது திருப்தியாக இருக்கான் ஏன் எப்படி இருந்தால் திருப்தி இருக்காங்க அவன் எப்படி இருந்தாலும் திருப்தி இல்லை அவனுக்கு எப்படி இருக்குன்னு திருப்தி தரா நீ கோடிசரணா இருக்கு சக்கரவர்த்தியாக திருப்தி தான் சொல்லப்படுது அப்புறம் இன்றைக்கு மேலே என்ன சொல்லுறது உளம் பறை அறையுமே மற்றொள்ள சுகம் பண்ணு சொல்ற பாட்டு வரதில்லை பகவான் அடிச்சுக்குமா ஏன் அடிச்சுக்குது இந்த ஜென்மத்தில் சக்கரவர்த்தியாக இருக்கும் அடிச்சந்த எந்த பிறகு கிடைக்குதோ தெரியலையே அப்போ நம்மளெல்லாம் கும்பிடுறாங்க அடிச்ச வந்து சக்கரதி நாம் கும்பிடணும் இல்லவன் அப்போ கும்பிட்டுட்டாக்க இதை விட கேவலம் என்ன இருக்குது அப்படின்னு பக்கமும் நடிச்சுக்குமா வரதான் சே குளம் பறையின்ற அலை மேல் தூய்மை மற்றம் அப்படிங்கிற அதனால் அஞ்ஞான காலத்தில் ஒன்றுக்கு ஒன்று மேலே பார்த்து பார்த்து துக்கிகளாக இருப்பாரங்களுடைய சுகமும் கிடையாது கிடையாது ஞான காலத்தில் எப்படி இருந்தாலும் சரி சுகமாகவே இருப்பாங்களே வழிய துக்கமாக பயிற்சி கடமை இல்லை என்பது இந்த பாடலை சொல்லி முடிக்கிற சகல லோகமுமெடா வயலுவாயுடையரே சதிரலாமழியமாறவதையரே புகழு லோகமுலோகமுமெடாழியறி புகழுமாறியத்தாள் புணறுபைரவர்களே வங்கிதரணி மூலமும் அத்யதானந்த விளக்கமுறையும் பரவ வித்தியாயம் உட்பிரகாரம் பரிவாரம் இருக்கிறவர்கள் அதில் பரிவாராக ஞானிகள் அத்தியாசங்கள் பார்த்து தான் சொல்லிட்டு வந்தார் போதும் அருகை சர்வ லோகங்களையும் புசியாமல் புஷிக்கும் வாய்வுடையவர்கள் வலி இழந்து மயக்கம் உண்டாகும்படியான வடிவுடையவர்கள் லோகங்கள் இருப்பையும் இல்லாததையும் அறியும் கண்கள் உடையர் ஊரருக்கு அரிய தாள்கள் உடையர் என மகிமையை சொன்னார் அதன்பொருள் சகல லோகமும் எடா அயலும் வாய் உடையர் எல்லா உலகங்களையும் எடுக்காமல் புசிக்கும் திருவாய் உடையவர்கள் சதிர் எல்லாம் அழியாமல் அடியுடன் லீ போட்டுக்கணும் அழியாமல் தருவது ஆளு உடையர் திறமையெல்லாம் அழிந்து மயங்கும்படியான திருவுருவமுடையவர்கள் புகழு லோகமும் அலோகமும் எல்லாம் விழியல் குரான் என்ற பிரம்மாதி லோகங்களையும் அல்லாத சூன்யத்தையும் மற்ற எல்லாவற்றையும் அறியும் ஞானக்கண்கள் உடையவர்கள் புகழும் ஆறு அரியதா அரியதாள் புனரு பயிரவர்கள் சொல்லற்கறிய திருவடிகளை உடையவர்களாய் இருக்கின்ற தேவி பரிவாரங்கள் எல்லா உலகங்களையும் எடுக்காமல் புசிக்கும் திருவாய் உடையவர்கள் எடுக்கிறதில்லை எடு சாப்பிட்றதில்லை அப்படியே சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிட்றது மெத்தியார திருஷ்ட திருஷ்டி தான் மித்தியார்த்த திருஷ்டினால் எல்லாம் அடிஞ்சு போச்சு ஆகாரம் வாயில் வச்சோம்னா அது நாமரூபமாக அடிஞ்சு போகுது அது மீண்டும் உருவம் ஆகறதில்லை நாம் அப்படி போல் இந்த உலகங்கள் மெத்தியர நிச்சயம் வந்த பிறகு அந்த மித்தியார்த்த நிச்சயத்தினால அது மீண்டும் சக்தி புத்தியை உண்டாக்குறதில்லை ஒரு முறை ஐயா நாசமடைந்தன மீண்டும் உற்பத்தி தாகிறதில்லை அந்த மகிமை அதற்குண்டு அதனால்தான் அவர்களுடைய நிலை எப்படி இருக்குது எல்லா உலகங்களும் எடுக்காமல் கையெழுத்து சாப்பிடாமலேயே புஷிக்கும் திருவாய் உடையவர்கள் மித்தியன்ற திருஷ்டை புத்தியை நாசம் செய்வோம் திறம் எல்லாம் அழிந்து மயங்கும்படி ஏன திருவுருவம் உடையவர்கள் திறமெல்லாம் அழிந்து அவருடைய சாமர்த்தியெல்லாம் கெட்டு போச்சு ஆனாலும் சாமானிய மக்கள் எல்லாம் பார்த்தா அவர்களை வணங்கி வழிபாடு செய்து அவர்களிடத்தில் சாமான்கள் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட நிலை உடையவர்கள் குரானின்ற பிரம்மாதி லோகங்களையும் அல்ல சூன்யத்தையும் எல்லாவற்றையும் அறியும் ஞானக்கண்களுடையவர்கள் அந்த ஞானக்கண்ணு இருக்குது அதனால் எல்லாம் அறிய முடியும் ஓனக்கண்ணுக்கு இந்த நாமரூபங்கள் எட்ட வரைக்கும் தெரியும் அவ்வளோதான் அதே தெரியாது ஞானக்கண்ணு இருக்கு ஈரல் லோகங்களையும் அறியலாம் எண்பத்தி நாலு ஜீவபேதங்களையும் அறியலாம் இதெல்லாம் ஞானக்கன்னாக அறியிறது அகண்டாகார பாவனை அகண்டாகார விருத்தி உற்பத்தி பண்ணலாம் அந்த அகண்ட பாவனை மூலமாக சகலோகங்களும் வெற்றிய நிச்சயம் உண்டாகும் ஆகாய இஷ்டாந்தத்தை கொண்டு அதை மனதை விரிக்கிறது அந்த விரித்தி விரிந்த விருத்தியாக இருக்கும் அந்த எண்ணமானது இந்த சின்ன எண்ணங்களை விட மேலான எண்ணமாக இருக்கும் அதை விட ஒவ்வொரு எண்ணம் இருக்கிறது இல்லையே என்ற நிச்சயம் உண்டாகும் அப்படிப்பட்ட நிலை தான் அகண்டாக ஆரோக்கிய என்று அகண்டியமாக இருக்கின்ற ஒரு பாவனை அத்தகைய பாவனை தான் பிரம்ம பாவனை என்று அதில் எங்கே செய்ய முடியும் எல்லாம் மனதுக்குள்ளதான் வெளியில் எங்கன்னா இருக்குது நாமரப்பங்கல் ஓனக்கல்லும் தெரியும் ஞானக்கண்ணுக்கு அது தெரியாது அப்படிப்பட்ட விசாரம் செய்து ஞானம் அடையிறது தான் ஞானம் அதுதான் திடஞானம் அவர்களுக்கெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பிரம்மசுரமாக தோற்றுறோம் உள்ளேயும் பிரம்மஸ்வரம் தான் வெளியிலேயும் பிரம்மஸ்வரம் தான் எதனால் நாமரூபத்தையை நீக்கி நீக்கி சச்சியானந்தத்தையே தியானம் பண்ணவர்கள் கலந்துருக்கு நாமரூபம் சச்சிதானந்தம் ஐந்தும் இருக்குது அஞ்சில் ரெண்டு நீக்கிட்டு மூணு கொள்வது அத்தகைய பிரம்மசரூபம் சச்சிதானந்தம் நானாக இருக்கிறேன் என்று அவேத பவானியும் கொள்வது அது அப்புறம் பேர் இப்படிப்பட்ட நிலை உள்ள ஞானக்கண்கள் அர்த்தம் சொல்லிய திருவடிகளை உடையவர்களாய் இருக்கின்ற தேவி பரிவாரங்கள் அவர்களை இப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் என்று நிர்ணயம் பண்ண முடியாது அவர் தான் தேவியுடைய பரிவாரங்கள் தேவென்ன பரமஸ்வரபந்தான் பரமஸ்வரூபத்தில் இந்த ஞானமடைந்த ஞானிகள் அப்பியாசிகள் பரிவார்தீவராக இருக்கிறார்கள் உடைய சாகினிகளே உயிரலா விழினால் ஆயில்வர் ஓகி யோகினிகளே பருகியார் அமிர்தை ஆடுவர்கள் மோகினிகளே பகருமாறிய நாயகி பதாகினிகளே மனோ உருகும் வாசகம் உடைய உள்ளவர் உயிரையும் கவரும் பார்வை உடையவர்கள் பேரானந்தம் உண்டு ஆடுவார்கள் பேசற்கரிய தேவியின் அடியார்கள் எனகு வாசகம் உடைய சாகினிகள் உடம்பு எலாம் உருகுகின்ற திருவார்த்தையை உடையவரான உட்பரிவாரங்கள் வெளியினால் உயிர் எலாம் அகில்வர் யோகினிகள் கண்ணால் பார்த்த மாத்திரத்தில் ஆவி முதலானவற்றையும் உள்ளத்தக்கவர்களான தேவியின் பரிவாரங்கள் ஆர் அமுதை பருகி ஆடுவார்கள் மோகினிகள் கிடைத்தற்கரிய மோட்சாமிரதம் உண்டு ஆடி மோகித்து இருப்பவர்கள் பகரும் ஆறு அரிய நாயகி ததாகினிகள் குரர்கரிய தேவினுடைய உட்பரிவாரங்களாக இப்படி சித்து புருஷர்களாகவும் ஞானிகளாகவும் அபியாசராக இருக்கிறார்கள் என்பதை சொல்வார் அவர்கள் அதாவது கண்ணால் பார்த்த மாத்திரத்தில் அவை முதலானவற்றை உன்னத்தக்கவர்களான தேவியின் பெருவார்கள் கண்ணால் பார்த்தவரை எரிச்சிடுவாங்க அப்படிப்பட்ட சாப்பாடுகள்லாம் உண்டு அவங்களுக்கு சித்தாந்த செய்வ சமயங்களில் உமா சிவாச்சாரன்னு பெரிய மகான்கள் இருந்தார் அவர் கிரகஸர் தான் குடும்பத்தரு பிரத்தான் சாமானு ஒரு அரியன் அவர் ஜென்மாந்திரம் செய்த வாசனையினாலே நிஷாமுண்ணியம் தீவிரமாக இருந்தது அவருக்கு முத்தி அடையணும்னு ஆசை ஒன்றும் தெரியாது படிப்பில்லை ஒன்றும் இல்லை ஒரு ஜென்மாந்திர வாசனை முத்தி அடையணும் இவன்ட்டு ஒரு ஆசனை அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு சேவை பண்ணுவோம் ஒரு காலத்தில் வருவோம் ஒரு நம்பிக்கை விறகு வெட்டி காட்டை வெட்டி வந்து ஜீவனம் பண்ணுறது அது விறகு வெட்டதில் ஒரு பகுதியை கொண்டு போய் பின்பக்கம் கொல்லப்பக்கம் அம்மாவை விறகுன்னு சொல்லி போட்டு போயிடுது இப்போ வந்து பார்க்கறதுக்குள்ளே ஆள் இருக்காது சரி இவங்களுக்கு விலை எடுத்து எரிச்சிருவாங்க இப்படி பல காலம் நடந்தது அப்படி செஞ்சு செஞ்சு போன பிறகு ஒரு நாள் இந்த விறகு வரல அவ உடம்பு சரியில்லையா என்னவோ காரணத்தினால அன்றைக்கி வரவுக்கு பத்தாம் போச்சு ஏன் பத்தாம் போச்சுன்னு யோசனை பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆள் கொண்டு வந்து போகிறது அதால் பார்த்தே கிடையாது இன்றைக்கி வரலை நாளைக்கு பத்தாம் போச்சு என்ன அந்த சொன்னது அப்படியா நாளைக்கு யாருன்னு பார்க்கணும் காசு கொடுக்குறியா ஆளே பார்க்கிறதுல காசும் கொடுக்குறது அப்படின்னு அப்போது மறுநாளைக்கு இல்லை முன்னாலேயே ஆள் உக்கார வச்சு உட்கார்ந்துருந்து வரும்போது கண்டுபிடிச்சிட்டான் அப்புறம் வந்து விசாரித்தாங்க ஏன் இப்படி போடுற காசு வாங்கிக்கோ எனக்கு காசு வேணும் இப்போ என்ன வேணும் எனக்கு முத்தி தேவை பண்ணாங்க ஆமாம் என்னளுக்கு முத்தி தர்றாங்க இப்போ அடிப்பில்ல அடிப்பில்ல அவளுக்கு புத்தியாது போட அப்படி இல்லைட்டாங்க சரி என்ட்டு போய் நடராஜா கோயில் முன்னால் என்னக்கிட்டு உருகுறார் நான் முத்தி கிட்டாதான் ஆசைப்பட்டு என் நிஷ்காமமாக பலன் கருதாம வரக போட்டேன் எனக்கு இல்லே பண்ணிட்டார் தா பெருமானே நீதான் அழு செய்யணும் கோயில் உள்ள போக முடியாது எல்லா வெளியிலேருந்தே அழுவுறது அந்த நல்ல மாதிரி அப்புறம் பகவான் பார்த்தார் அன்றைக்கு ராத்திரி சொப்பனத்தில் இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தார் பெத்தான சாமானுக்கு முச்சு கொடுக்க முறை என்ன ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார் அந்த சீட்டு கொண்டு போய் அவங்கள்ட்ட காட்டினார் காட்டின பார்த்தார் இவனுக்குள்ள பக்தி கூட நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சி சரி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சரி நடராஜபுரம் ஒருத்தர மாற்ற முடியுமா அப்புறம் அவர் மந்திரம் சொல்லி தண்ணி தண்ணி தெளித்து பார்த்தாராம் எங்கேயே போயிட்டாரு முற்றி போயிட்டான் முத்தி அணிஞ்சிட்டாரு அவர் அனுப்பிவிட்டார் கைலாசத்துக்கு இது தெரிஞ்சது ஊர் கூட்டமெல்லாம் அவன் சேர்ந்துக்குச்சு பின்ன கொண்டு போய்ட்டாரண்ண இந்த ஐயர் வந்து ஏங்க என்ன காரணம் ஒரு நாள் விறகு போடலையா இதுக்காக கொளுத்துலாமா அப்படின்னு பிடிச்சிட்டாங்க அவங்க பிடிச்சிட்டாங்க என்ன போட்டார் ஒரு நாள் போகலையா ஏன் கொழுந்து போட்டார் என்ன ஊர்லெலாம் கூட்டி ஒரே கூட்டம் கூடி வச்சு அப்புறம் இந்த மாதிரி முத்தி கொடுத்ததப்பா பிரச்சாப்பார் சீட்டு பகவானுடைய சீட்டு அதுக்காக நான் கொண்டேன்னு நான் ஒன்றும் கொடுக்கணும் விருப்பம் இல்லை உத்தரவுப்படி செய்கிறேன்னா இந்த ஏமாத்தெல்லாம் வேண்டாம் பழை பண்ணி கொண்டு வந்து ஆடை சேர்த்திடணும் அப்படின்னாங்களாம் அப்புறம் சொன்னாராம் அது வராது கையில் எத்து சரி நீ என்னவோ அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் யாருக்காவது முத்து கொடு பார்ப்போம் அப்படின்னாங்களாம் அந்த தகுதி இருந்தால் கொடுப்போம் எல்லோரும் கொடுக்க முடியுமா அவர் பக்தரு வகை உத்தரவானது கொடுப்போம் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்புறம் பார்த்தாங்க நம்ப முடியாண்டா சரி இது நான் ஒன்று குளலை அந்த பார்வையினாலே அது நாசம் செய்தது என்னாலும் சரி உங்கள் ஒரு பச்சை மரம் முன்னால் நடுங்க பச்சை மரம் காஞ்சக்கூட வேணாம் அப்படின்னு ஒன்று நட்டு ஏதோ குடிகிட்டு வந்து நட்டாங்க உடனே ஒரு தேன பார்த்தாரு எழுச்சி போச்சு பாருங்க அப்போது ஒரு பச்சை மரத்தை ஒன்றும் கந்திருஷ்டினால எழுச்சாரு அப்படின்னு பார்த்து இது உள்ளது தான் இன்னைக்கு இருந்தா நம்மளும் இருக்கு ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அப்ப இது என்ன இதுக்குன்னா இருக்கும்போது பகவான் ஆட்கொள்கிறார் ஆக அப்படி ஒரு அது சித்து அல்ல ஞானம் ஞானம் அவருக்கு செயல் சித்தாந்தம் பதுமுத்தியானந்தான் வழிய அது தியானம் ஆகவே அந்த சித்துக்கள் தன்மையினால அப்படி செஞ்சதாக சொல்லப்படுது கண்ணால் பார்த்த மாத்திரத்தில் ஆய் முதலானவற்றை உண்ணத்தக்கவர்களான தேவியின் பரிவாரங்கள் அப்படின்னு சில பேர் இப்படி எல்லாம் தேவையுடைய பரிவாரி பார்க்கிறார் சமயமற்றார் சகவியல் தமையொழி பெற்றார் அமர்விடமற்றார் அறமறமற்றார் அறிவை ஏர்வற்றார் அவனடி ஆரே அவை உற்றார் வேற்றோர் என்பதில் மதப்பற்றவர் அந்த ராயர் இல்லை உலகநடை அற்றவர் தன்னை மறக்காதவர்கள் இடம் பற்றி வாழாதவர் நல்வினை தீவினைகளை கடந்தவர் அறிவு அறியாமைகளை கடந்தவர் தேவி நடிகார்கள் இதன் பொருள் தமறு பிறர் அற்றார் அயலார் என்பது இன்றையவர்கள் எல்லாம் பிரம்மசுரவமாகவும் பிரபஞ்சம் மித்திய நிச்சயம் உள்ளதுனால எங்கள் உறவினர்கள் என்றும் பகவல் என்று யார் நினைக்கிறதில்லை சாபானி வந்தது சாபவானின் காரணமாக உறவினர்களோ அல்ல பகவலாக இருந்தாலும் அவரிடத்தில் உதாசீனமாக இருப்பார்கள் பிரார்த்த அனுசாரமாக எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படி தான் கொள்வார்கள் அதுவும் ஆசிரியர் செய்ய மாட்டார்கள் சமயமும் மற்ற மதாபிமானம் மற்றவர்கள் ஆறு சமயங்களில் எந்த மத அபிமானம் கிடையாது அப்புறம் அத்வைத மத அபிமானம் இல்லையா அந்த அபிமான மதம் என்ன பண்ணும் அமைதிதான் கொடுக்கும் ஆவேசமோ அல்லது அதிகாரத்தன்மையோ எதுவுமே கொடுக்காது ஜக இயல்பு அற்றல் உலக சுபாவத்தினும் விளையவர்கள் உலக சுபாவம் என்ன அருந்தல் பொருந்தல் நினைவு செய்தல் பயமாசை கொள்ளல் இதுதான் உலக சுபாவம் எல்லாருக்கும் அதுதான் இது அகை ஊர்களுக்கும் உண்டு உரியவர்களுக்குண்டு வந்து விடுபட்டால்தான் ஞானம் அது அருந்தல் பொருந்தல் நினைவு செய்தல் பயமாசி குரலில் இருக்கு அது எல்லோரும் பொதுவாக இருந்தாலும் மனித உயிர்களுக்கு இருந்தால் அதில் முக்கியத்துவம் கொடுக்காமல் விசாரம் பண்ணி ஞானம் அடையணும் மனித உயிர்கள் பகுத்தறிவுன்னு கொடுத்துருக்கார் எந்த காலம் இவங்க சொல்கிற பகுத்தறிவு இல்லை இது உலகம் எங்களுக்கு சொல்கிறாங்க பகுத்தறிவுன்னு மரணத்திற்கு பிறகும் பிறப்புக்கு முந்தியும் நமக்கு வாழ்க்கை இருந்திருக்கு இருக்கும் என்று நிச்சயம் பண்ணணும் பிறப்புக்கு முந்தியும் நம்ம எத்தனை ஜென்மங்கள் இறப்புக்கு பிறகே எத்தனையோ ஜென்மங்கள் இடையில் வந்தால் இந்த ஒரு பிறவி இப்படி ஒரு நம்பிக்கை வரணும் இதுதான் பகுத்தறிவு இந்த நம்பிக்கை எதனால் வருது சுருதி பரமார்த்தனால் வருது பெரியோருடைய வருது அப்படிப்பட்ட ஒரு விசாரம் பண்ண பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகு விசாரம் பண்ணி ஞானம் தான் இங்கே இந்த மணி ஜென்மத்தின் பயனுடைய உலக சுபாவமாகிய அருந்தல் போகிறது இன விருது செய்தல் வகை சொல்ல அது இங்கே முக்கியத்துவம் நடக்கலாம் அவ்வளோதான் அது முக்கியத்துவம் என்பது இங்கே உலக சுபாவத்தினென்றும் விலகியவர்கள் என்று அர்த்தம் தமை ஒழிப அற்றார் சர்வசாட்சியான தன்னை என்று மறவாதவர்கள் சாட்சி நான் என்றதை மறந்து போவது அது அஞ்ஞான காலம் அபியாச காலத்தில் மறந்தால் போகும் அவள் எப்போதும் மறக்காது சர்வதா அது சம்ஸ்காரமாக ஆனதுனால இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நமக்கெல்லாம் சம்ஸ்காரங்கள் ஆகலை சொல்றதோடு சரி அவ்வளோதா சொல்வோன்னு நீங்கள் வழியே செயல கிடையாதுன்னா சம்ஸ்காரம் ஆகலை திடசம்ஸ்காரமாக நீ சொன்ன மாதிரி நம்முடைய பெயரோ அல்லது ஆண் தன்மையோ பெண் தன்மையோ சம்ஸ்காரமாக இருக்கு அவ்வளோ திடம் இருக்கு அந்த திடம் வரலை நான் சாட்சி நான் சொர்வ சாட்சி நானும் சாந்தபுரமாக நிச்சயம் பொண்ணுத்துக்குன்னு ஒரு கிடையாது இப்படி இருக்கு ஏதோ ஒரு சதி ரெண்டு சதி இருக்கு ஞாபகம் வரும் அவர்கள் அப்படி இல்லை மறக்காதவர்கள் சம்ஸ்காரம் திடம் இருக்கு அதான் சுத்தவாசனுப்பேன் அமர்வு இடம் அற்றார் ஒரு இடத்தில் திறமாய் வாசம் செய்யாதவர் இதுக்கு நியதி கிடையாது பிரார்த்த அனுசாரமாகத்தான் ஒரு இடத்துல இருக்கலாம் படங்கள் போகலாம் அது கர்மானுசாரம் அதனால் அது இப்படியும் சில பேர் இருக்கலாம் அறம் மரம் அற்றார் பாவ புண்ணியங்களை கடந்தவர்கள் அவள் பாவ புண்ணியங்களில் இருந்து விடுபட்டவர்கள் இதனால் சொன்னால் பாவபுண்ணியங்களெல்லாம் இது பிரபஞ்சம் சத்தியம் சுகம் என்ற நிச்சயம் இருக்க வரைக்கும் தான் அதுக்கு மகிமை பிரபஞ்சத்து மித்தியார்த்த நிச்சயம் வந்த பிறகு பாவ அடிபட்டு போகுது அப்படின்னா இருக்கு ஆகவே இது மித்தியார்த்த நிச்சயம் வர்ற வரைக்கும் புண்ணிய பாவத்தில் நம்பிக்கை வைக்கணும் அது செயல்படத்தான் செய்யும் சாப்பிட்ற வரைக்கும் இலை தேவைதான் சாப்பிட்ற பிறகு இலை தேவை இல்லை அப்படி முன்னாலேயே எடுத்து போட்டாக்க தரில் போட்டால் சாப்பிட்றது அப்படி போல் புண்ணிய பாவங்கள் சத்தியபுத்தி இருக்கிற நம்பிக்கை இருக்கணும் இப்போ அப்படி இல்லை முன்னாலே அந்த நம்பிக்கை விட்டுருந்தாங்க அப்புறம் முன்னால் விட்டு விட்டு பாவ பிள்ளைங்களை விற்றா தெரியாது வாழ்கிறதுனால தான் துக்கம் வர்றதுக்காக அப்படி விட்டவர் சோமா இருந்தால் பரவாயில்ல ஆனந்தமாக இருக்கட்டும் ஒத்துக்குவோம் அவர் ஞானம் ஆனந்தமாக இருக்காங்க புண்ணிய பாவங்கள் விட்டவர்கள் அவருடைய பயன்கள் ஆகிய சுற்றுக்கங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் சோபானை கொண்டவர்கள் அப்படி எப்போதும் ஆனந்தமாக இருக்காங்க இவங்க அப்படி இல்லையே புண்ணிய போக நம்பிக்கை இல்லை ஆனால் அதனால் கொரிய செயல்களை செய்கிறது இல்லை அதுக்கீழாக இருக்கேன் சுகமேனுமன் எங்கே போகிறது அதான் இங்கே சாப்பிடாமல் இலை எடுத்து போட்ட மாதிரி தூக்கி போட்டுறது இலை ஒரு தரையில் போடுங்க அந்த மாதிரி அந்த கூட்டம் இருக்கு அதான் இப்போ இருக்கிற கூட்டமெல்லாம் அறம் மரம் அற்றார் புண்ணிய போகலாம் கிடையாது அறிவு அயர்வு அற்றார் அவள் ங்களை கடந்திருப்பவர்கள் தேவியின் அடியார்கள் ஞானம் என்பது விளக்கம் அஞ்ஞானம் என்ன விளக்கமின்மை இந்த ரெண்டுமே கடந்தாச்சு அது என்ன கடந்து போனா அப்புறம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் அய்மான விஷயம் தான் ஞானாஞானம் என்று சொல்வதெல்லாம் மாய மாய காரியம்தான் அதே போல இங்கே மனதினுடைய இதுக்கு ஐட்டான செய்த பிரம்ம அதுதான் நம்முடைய ஐட்டான செய்தும் அப்போ அதில் மாயாவது மாயா காரியம் ஆகுது சுவாசித்தம் மேகம் வந்து ஒரு மணி ஒரு மைல் ரெண்டு மைல் வரை வரை தான் அது கீழே சூரிய மறைக்கும் விடுபடும் இது நடக்கும் மேகத்துக்கு மேலே பார்க்கலாம் விமானத்தை பார்க்கறாங்க சூரியன் எப்போ உதயமாக தான் இருக்கும் அவளுக்கு என்ன மறைக்குதா சுய பாதிதான் வரணும் அவங்க அப்படி போல அந்த கடந்த நிலையில் அஞ்ஞானமும் ஞானமும் ஒன்றும் கிடையாது தள்ளுபடி ஆச்சு பிறகு என்ன இருக்கு நான் புரமஸ்வரபன் நான் சச்சிதானந்தன் சச்சிதானந்தன் நிச்சயம் பூர்ணம் என்று இந்த நிச்சயம்தான் மேலோங்கி இருக்கு அப்படிப்பட்ட நிலையிலே ஞானம் அஞ்ஞானவங்களாம் அடிபட்டு போச்சு நான் அறிவு அயர்வு அற்றார் அவன் அடியார் ஞான அஞ்ஞானங்களை கடந்திருப்பவர்கள் தேவி நடிகார்கள் இதுதான் பிரம்ம ஞானிகளுடைய நிலை இருள் நிறி வீட்டார் இருமையில் வீட்டார் இலக நடப்பார் உளவு கடப்பார் அருள்நறி நிற்பார் அமரவிருப்பார் அறிவுறு உற்றார் அவளடி யாரே அவர் அருகே மயக்க மார்க்கத்தில் செல்லாதார் இம்மை மறுமைகளை நினையாதவர் உண்மை விளங்கும்படி ஒழுக்பவர் உலக கடந்தவர் கருணை வழியில் செல்பவர் நிலை பேறு உடையவர் சொருபதானம் உடையவர் தேவின் அடிவர்கள் என்றார் அங்கே டாவனு போட்டுக்கணும் இதன் பொரு அருள் இருள் நிறிவிட்டால் தீவினையால் அலைவரும் நரகத்திற்கு ஏதுவான செயலை விட்டவர் ஆவார் பாவகர்மங்களை செய்ய மாட்ட அர்த்தம் பாவகர்மங்கள் எதனால செய்கிறது அது சுகத்துக்காக தான் செய்யும் போது ஆரம்பத்திலே சுகம் கொடுக்கும் அது பிறகுதான் துக்கம் கொடுக்கும் அதனால தான் விரும்பி செய்கிறது மக்கள் புண்ணிய கர்மம் ஆரம்பத்தை துக்கம் கொடுக்கும் பிறகுதான் சுகம் கொடுக்கும் அதை செய்ய விருக்கிறது பாவங்கள் செய்கிறதுக்கு நோக்கமே அதுதான் எது எடுத்தா பாவகர்மம் எடுத்தால் முடிஞ்ச சுகம் கொடுக்கும் ஆறு பிறகுதான் பாவம் கொடுக்குறதே எப்படியோ எழுத்து உடனே துக்கம் கொடுக்குறதில்லை அப்புறம் பெரும் துக்கம்தான் பாவத்துக்கு அந்த புண்ணியகாராரியம் இருக்கு எத்துக்கம்தான் துக்கம் செய்ய ஆசைப்படுறத மாட்டேங்கிறாங்க பிற்கால சுகம் வருது அப்பவும் மாட்டிக்கிறாங்க அன்னதானம் எடுத்துக்கோங்க அன்னதானம் புண்ணியம் இருக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு பாருங்க இருக்கா இல்லையா சொந்த பணம் செய்யறது என்ன சிரமம் கரைச்சல் குறைச்சல் வசூல் பண்ணி செய்யறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இருக்கா இல்லையா அது புண்ணிய காரியம் ஆனாலும் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அனுதானம் பண்ணுவாங்கல்ல ஊர் வசூல் போயிட்டு அதுக்கு அம்சப்படுகிற கூட்டம் கணக்கு இல்லை உண்மையா இல்லை வசூல் பண்ணட்ட வசூல் பண்ணாலும் கூட செய்யணும் தன் கைப்பறு போனாலும் சரி உழைப்பு தான் முக்கியம் புண்ணீகாரம் செய்யும்போது ஆரம்பத்தில் துக்கம் இருக்குது அப்படின்னா சுகம் பாகாரம் செய்யும் போது இருக்காங்களே இப்போ ஒரு கோயில் கட்டி கும்பாசிமே சொல்லிவிட வசூலி பண்ணிக்கிட்டு செய்யாமல் இருக்காங்கள்ல அந்த கூட்டம் இருக்குது ஆரம்ப ஆரம்பத்தில் சுகம் படைகிறாங்க எப்படின்னாலும் துக்கம்தான் அன்னைக்கு போனோம் இல்லை குரு பூசி தலைவா இப்படி இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின் சொன்னால் தீவினையால் அடைவரும் நரகத்திற்கு ஏதுவான செயலை விட்டவர் ஆவர் செய்கிறதில்லை இருமையை விட்டால் இருமையும் விட்டால் இந்த ஜென்மத்தை பற்றியோ இனி மேல் வரும் ஜென்மத்தை பற்றியோ நினையாதவர்கள் ஏன்னு சொன்னா தேகாத்ம புத்தி இருக்கிறவர்கள் தான் பிறப்பிறப்புலாம் தேகம் நான் அல்ல எனது அல்ல என்று நிச்சயம் வந்துடுச்சு அவன் சச்சாந்தபுரமன் நான் என் நிச்சயம் வந்த பிறகு அனந்தங்கோடி உபாதிகள்ல இது சரி ஒரு உபாதி அனந்தங்களோட உபாதிகள் எப்படி பிரமத்தினிடத்தில் மித்தியாவை தோற்றுகிறதோ அப்படி இந்த சரீரமோ ஒரு மித்தியாக தோற்றுறது இப்படி சீரம் நான் அல்ல அல்ல மற்ற சரீரங்கள் எப்படி நான் எனது அல்ல என் நிச்சயம் பண்ணமோ அப்படி இந்த செயும் அப்படித்தான் மற்ற சரீரங்கள் புண்ணியபார்த்திகளாக பிரார்த்த அனுசாரமாக எப்படி செயல்படுகின்றனவோ அப்படி சரி செயல்படுது அதற்கு எப்படி இருக்க முடியாத சாட்சி சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அப்படி இதற்கும் இருக்கிறேன் ஆகவே கடந்தவன் இருமையை விட்டவன் நமருபத்தை விட்டவன் என்று இத்தகைய நிச்சயம் இருக்கு அது நிச்சயம்தான் பிறப்பெருப்பு உண்டாக்காத நிச்சயம் அதனால் பிறப்பெருப்பு எப்படி வரும் பாவனையோ ஐஷானத்தில் போயிடுச்சு ஐஷானமோ அகண்டபானம் உண்டாக்கிடுச்சு அகண்டபானம் உண்டான பிறகு அந்த நான் அகண்ட சச்சியானந்தபுரமன் நிச்சயம் பண்ண பிறகு அப்புறம் எந்த தாயை வயிற்று போய் பூந்து பிறக்க முடியும் ஆக எந்த லோகத்தில் போயிச்சு எல்லா லோகங்களும் மித்தியாக போச்சு எந்த லோகத்துக்கு போகிறது கைலாசம் வைகுண்டம் சொர்க்காரின் அரகங்கள் எல்லாம் பொய்யா போச்சு இப்போ எங்கே போகிறது பகுதிக்குள்ள அதிகிற மாதிரி எல்லையாக அந்த பாவனை வந்த பிறகு எங்கே நகர்றது எங்கே இருக்குது நகர்றதுக்கு இடம் எது அடிப்பட்ட ஒரு பாவனையாக இருந்தாச்சு அதனால எந்த பிறவையும் ஈர்ப்பதற்கு நியாயம் இல்லை என்பது இருமையும் விட்டால் இந்த ஜன்மத்தை பற்றியோ இனிமேல் வரும் ஜென்மத்தை பற்றியோ நினையாதவர்கள் இலக நடப்பார் இவரது செயல் மற்றவருக்கும் விளங்கும்படி செய்வர் அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக இவையகம் என்ற கொள்கை செய்வார்கள் தன்னை அடைந்தவர்கள் நம்பினாக அவர் காட்டுவார்கள் இல்லை எனகா பேசாமல் போயிடும் ஏன் சொன்னால் இதெல்லாம் மற்ற கலைகள் போல் வியாபார கலைகள் அது மற்ற கலைகள் வற்புறுத்தி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கன்னாக்கா அவங்களை ஏதாவது செல்லை கொடுப்பாங்க அதை கொண்டு ஜீவனம் பண்ணலாம் வேலுமணி பாருங்க வேலுமணி வேலை இல்லையா எங்கெங்கே கேட்குறாரு பாரு இங்கே நாலு பேர் பிடிச்சி கொடுங்க சங்கீத தன்னுடைய அனுபவம் ஏற்படலாம் சரி இப்படி அனுபவம் ஏற்பட்டாங்க எப்படி சுகம் வரும் லாபம் வரும் எப்படி வரும் அப்படின்னா அப்படியா அப்படியா அப்படிப்பட்ட சுகம் சரிதான் ஆனாலும் இங்கே பாவனை என்னன்னா இன்னும் குறைய இருக்கு நீ சொல்றதில்லை சுக வடிவமே நானா இருக்கிறேன் அதோட விசேஷ சுகங்கள் எல்லாம் ஆத்ம சுகம்தான் அதில் சுகம் கிடையவே கிடையாது எந்த ரூபத்தில் சுகம் இருக்கு அது ஆத்மான சுகம் மன ஒடுக்கத்தினா வரக்கூடிய சுகம் அதெல்லாம் அவர்கள் லௌகி விஷயத்தில் மனம் ஒடுக்கி பழகிறாங்க அதன் மூலமாக சச்சியானன் பாடமாகுது ஆக சச்சியானபுரமும் நான் என்ற நிச்சயம் செய்து அந்தல மனம் ஒழுங்கும்போது அதுவும் ஆத்ம சுகம்தான் ஆக இந்த சுகம் மாறாதிருக்கும் அது மாறிக்கொண்டிருக்கும் அந்த விருத்தின் அஷ்டமடைந்த விருத்தின் நஷ்டமடைகிறது இல்லை அதனால மாறாத சுகமன் பேர் சுகம் எந்த ரூபத்தில் அது ஆத்ம சுகம்தான் இந்த நிச்சயம் தான் ஞானமென்னு பேர் அந்த விஷயம் இவ்வெந்த கலையும் சொல்லிக் கொடுக்குறதில்லை எல்லா கலைகளும் விளித சுகபர்களின் காடுதைய ஆத்மா சுகவடிவம் என்றும் அது மன ஒழுக்கத்தினால் வர்றது என்றும் அந்த ஒழுக்கம் உலக விஷயங்களாக இருந்தால் அழிஞ்சு போகும் என்றும் அந்த அழிஞ்சு போகக்கூடிய சுகத்தை விரும்ப விரும்பாதனால அழியாத அகண்ட பாவனை கொள்ள வேண்டும் அப்போது அந்த அகண்ட பாவனை இதுவரைக்கும் திடமாக இருக்கிறதோ அந்த முறையில் அது மனம் எப்போது ஒடுங்குதோ அப்போது சுகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆக நகண்டபாவனுடைய மகிமை மாறாத இன்பத்தை கொடுக்கும் என்று ஒரு நிச்சயம் தான் ஞானம் ஒன்று பேரும் அத்தகைய நிச்சயம் இருக்கிறதுனால இந்த கலை விற்க வேண்டிய தேவையில்லை தன் வரைக்கும் அனுபவிக்கலாம் விற்கில என்ன பணம் வருமா வந்தேன் என்ன வராவிட்டே இட சரி சமரிச்சிக்கித்தானே பணம் அது பிரார்த்தம் சாகர வரைக்கும் உங்கள் ஆண்டும் கொடுத்துட்டு தீர்ட்டி அணைஞ்சு வேணுதான் குறைவாக இருக்கலாம் கூட தான் இருக்கலாம் அவ்வளோதான் என்னுடைய வேறு கிடையாது சரி லௌகத்துலேயும் உங்களுக்கு பிரார்த்தான சார்ந்தான் அங்கேயும் கிடைக்கும் நீங்கள் தலையிறேன்னா கிடைக்காது அவ்வளோதான் கிடைக்கும் கிராஜிர்பாக்க கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது எவ்வளோ அளவு எடுக்க தலையில் எழுதிருக்கோ அதுதான் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் தெருவில் மண்ணு இல்லை பிறட்டுக்கு எல்லா மண்ணும் ஒட்டாது கொஞ்சம் எண்ணெய் தழைக்கப்படனா கொஞ்சம் கூட ஒட்டும் அவ்வளோ இலக நடப்பளங்கும்படி செய்வார் உலகு கடப்பார் உலகத்தில் இருந்தும் இல்லாதவராவார் உலகத்தில் இருந்தாலும் கூட இல்லாத பாவனை அப்படி உலகம் மித்தியின் நிச்சயம் அருள்நெறின் இருப்பர் கிருபி முதலிய சர்க்குலத்தில் இழைப்பர் மைத்திரி கருணை முதி உபேட்சி என்று சொல்லக்கூடிய அந்த குணங்களை பெற்று அமர இருப்பார் இலைப்பற்று இருப்பார்கள் எதிலையும் மனசை செலவிடாமல் உலகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அறிவுருவுற்றார் பிரம்மம் பிரதனம் தான் என்று இருப்பார் அறிவு உரு பிரம்மசேதனம் உற்றார்னா தான் என்று இருப்பார்கள் அதை விட்டு போச்சு அவள் அடியார் தேவி நதி உள்பரிவாரங்கள் என்று பொருளை வீரிப்பார் புகழு திறத்தார் புலகிதமுற்றார் பொருளுதர் உற்றார் அருளைவு இயப்பால் அறிய உரைப்பார் அதிசையமைக்கார் அவரடியாரேதாரியை புகழும் திறத்தால் வஸ்துவை விரித்து குறைப்பார் உடல் புலகிதமுடையோர் பரவசத்தால் பூமியில் புரளுவோர் திருவருளின் செயலை ஆச்சரியத்தோடு அறியக்கூடியவர் கூறுவர் ஐசியமுற்ற அடியார் எனல் இதன் பொருள் புகழும் திறத்தார் பொருளை விரிப்பார் சகல சாஸ்திர பண்டித தன்மையால் அர்த்தங்களை விரிவாக எடுத்து கூடு வேதாந்த சாஸ்திரமெல்லாம் இது ஒரு க வித்தை தான் சகல சாஸ்திரம் படித்தாதான் மனசுக்கு சமாதானம் ஒரு சாஸ்திரம் கட்டப்பாடம் இருக்குது நல்லா தான் சொல்லியிருக்கு ஞான வருமானம் அவரை இல்லை கைவிழிஞ்சா வாசிட்டலாம் இருக்குது ஒரு சாஸ்திரத்தில் முடிகிறது பின்ன முன்னெல்லாம் நடந்ததாக சொல்லப்படுகிறது அரசபசாமிக்கு இதாக சச்சியானந்த பரிபூர்ண பிரம்மஸ்வர பிரம்மத்தினத்தில் சுத்தி ரஜிதம் போல் மூல பிரதி என்னும் உண்டு அந்த சக்தி விசிரும்பித்து அந்த சக்தியானது அந்த சத்தியினுடைய சத்துவத்தில் சர்வோஜினாக பிரதிம்பித்த சீதாபாசனுக்கு சரி ஈஸ்வரன் சொல்லப்படுமென்னு சொன்னார் அதை பார்த்த ஒன்று இந்த சக்தி பற்றி இன்னும் விரிக்க போகிறீங்க எனக்கு இந்த விரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சம்மதி அது எல்லோரும் கூடுமா அப்படின்னார்க்கு பிரஷ்டர் அப்புறம் அதோடு விட்டுட்டாரு அப்படியே எல்லாம் முடியுமா நமக்கெல்லாம் முடியுமா ஆயிரம் சாத்திரம் படித்தாலும் மனசாமே இல்லை அதில் வாசனை முடியுமா அதனால் அவருக்கு வந்ததே நமக்கு வரலன்னு சொல்ல முடியுமா அவரை முன் ஜென்ம படிக்காதவரை படிக்க வரே வர இது ஆத்ம வித்தையென்றார் இது வித்தை எப்படியாவது எந்த ஜென்மத்தையாக படித்து விளக்கம் தெரிஞ்சாலே ஞானம் கிடையாது இது மந்திர தந்திரம் இல்லை அவர்கள் படித்து விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் புகழும் திறத்தார் பொருளை விரிப்பார் அதனால் சர்வசாஸ்திர பண்டிதர் தன்மையால் அர்த்தங்களை விரிவாக எடுத்து கூறுவார் அப்படி சொன்னால் தான் பிடிக்கும் பிடிக்காது எத்தனை சமாதானம் சொன்னாலும் இந்த மனது கேட்குறது இல்லையே வைரஸ் அதுக்கு மத்தியானம் சொல்லுது என்ன சொல்லுது ஐம்பது பாட்டில் விளக்கம் சொன்ன பிறகு சூள வாசனை போகிறப்ப சூட்ச் இருக்குன்னு சொல்லி அதையும் விடுக்கிறதுக்கு வழிபட சொன்னால் கேட்டதா பாட சொல்லி அப்போ அடங்கிச்சா அப்போ கூட அடங்கலை அப்புறம் சரி பகவான் பிரார்த்தனை பண்ணுறாருல்ல சரி இதெல்லாம் முடியாது திருப்பிடி தோற்றம் இல்லாத அபேத வாழ்வு கூடப்பா என்று கடைசியாக முடிக்கிறார் அதான் முடியாது கடைசி முடிவாது அப்படி இந்த மனசுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லியே கேட்கலேன்னு தானே சாஸ்திரம் கொண்டு போகிறாங்களே வழியாக ஒரு சாஸ்திரத்தில் படித்து ஞானம் அடைந்தால் சொல்லப்படலை அதனால தான் சகல அர்த்தங்களை விரிவாக எடுத்துக் கூறுவார் புலகிதமுற்றார் பொருளுதல் உற்றார் மயிர் சிலுத்து தேக புலகாங்க புலகாங்கிதராய் பரசமடைந்து பூமியில் விழுந்து பொருளுவார் அப்படி சில பேர்கள் உணர்ச்சி வசப்பட்டு உண்டு அருளை வியப்பால் அறிய உரைப்பார் இரவியின் திருவருளை அதிசயத்தால் தான் அறிந்ததை மெய்யடிகாரர்களுக்கு எடுத்து கூறார் இருப்பார் இறைவண்ண பிரம்மசுவரவன் தான் ஆகவே அந்த பிரம்மஸ்வரூபத்தை பற்றி மெய்யடிகார்கள் அதாவது தமிழ் ஸ்ரீஸ்வர்களுக்கு பக்தர்களுக்கு வந்தால் அவர் விற்த்தாரமும் சொல்லுவார்கள் அவள் அடியார் அதிசயமைக்கார் தேவியின் அடியார்கள் விஜயக்கும் தன்மை உடையவர்கள் உள்ளவர்கள் பிரம்மஸ்வரூபத்தை அறிந்தவர்கள் ஞானிகள் மூச்சுக்கள் அபியாசுகள்லாம் ஆச்சரியப்படக்கூடியவர்கள் என்னவங்கிட்ட அப்படி ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் விடுன்னுன்னு தாற்பயமா இருக்காங்க அதுதான் முக்கியம் நிராசையை வளர்த்துக்கிறாங்க ஆசையை குறைச்சுக்கிறாங்க கடைசியில் நாளில் முட்டிலும் ஆசை சொல்றாங்க சாட்சி பானு சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் ஐசியம் இல்லையா நடக்கிற காரியமா ஊர் பட்ட ஆசை வச்சுக்கிட்டு இருந்த எனக்கு வேண்டான்னு கூட்டம் இருக்கா அது எங்கே ஒன்றுதான் இரண்டு தான் இருக்கும் எல்லாம் இருக்கும் கூட்டம் பார்க்க முடியுமா ஐசியம்தான அது நிராசை உள்ளவர்கள் ஐசியம் தக்கவர்கள் தான் அவர் தாமல் லேசப்பட்டவர்கள் கொண்டா கொண்டான்னு நேரடியாக மறைமுகமாக கேட்டு வாங்கிக்கிற கூட்டம் இருக்கும்போது இங்கே நேரடியாகவே வந்தாலும் மறைமுகம் வந்தாலும் வேணாம்னு சொல்ல கூட்டம் இருந்தால் அது ஐசியம் இல்லையா அப்படிங்கிற அதனால் அடியார்கள் வியக்கும் தன்மை உள்ளவர்கள் ஆச்சரியப்படக்கூடத்தக்க தெத்தார் சிலவர் தெளிப்பார் சிலவர் கழிப்பார் சிலவர் திகைப்பார் அழியும் உள்ளத்தோடு அழுது சிரிப்பார் அவர்கள் செயற்பாடு அறியவனாதீரை பள்ளி மூலமும் அத்விதானந்த விளக்கவரையும் பரவத்தியத்தில் உள்பரிவாரம் இதே கடைசி பாட்டு இந்த பாட்டில் முடிவுரையாக சொல்கிறார் அவருடைய செயற்பாடு அறிய உனாதே என்று முடிக்கிறார் அதிகை சிலர் தெளிந்த மனத்தால் எடுத்து சிலர் ஆனந்தமாக இருப்பர் சிலர் திகைத்து இருப்பர் சிலர் உருவ மனத்தால் அழுவார் சிரிப்பர் அடியார்கள் செயல் அறிதற்கு அறியது என இதன்பொருள் சிலவர் தெளியும் உளற்றார் தெளிப்பார் சில பேர்கள் தெளிந்த புத்தியால் அறிந்ததை அதிகாரிகளுக்கு எடுத்து உரைப்பர் அதான் பாடஞ்சுவான் அர்த்தம் சிலவர் கழிப்பார் சிலர் பேரானந்த அனுபவத்தில் இருப்பார்கள் சிலவர் திகைப்பர் சில பேர் திகைத்து நிற்பர் அதை ரெண்டு திகைப்பெலாம் மேலே உள்ள கழிப்பாரும் போட்டுக்கணும் அழியும் உளத்தோடு அழுது சிரிப்பர் சிலர் மனம் உருகி ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதும் அதிசயத்தால் சிரிக்கவும் செய்வார் அவர்கள் செய்யப்பாடு அறியவனாதி அடியவர்கள் செய்யும் திருவிழை அடல்கள் என கூற முடியாதான் ஞானிகள் பலதுமாக இருப்பார்கள் அப்பே பலதுமாக இருப்பார்கள் அவர்கள் பற்றி ஒன்றும் முடிவு சொல்ல முடியாது ஆகவே இந்த உள் பரிவாரத்தில் ஞானிகள் அபியாசிகள் சித்து புருஷர்கள் இப்படி பல்வேறு விதமான நிலை உள்ளவர்களை பற்றி சொல்லி முடித்தார் அது சமாத்திர ஒரு பாட்டு வரும் ஒழுக்கமே புரிந்தோனாதல் அதனைவிட் தொழிந்தோனாதல் ஒழுக்கம் செய் மூர்கனாதல் பண்டிதநாதல் எண்ணில் படிப்பருவானந்தனில் முயல்பவன் பழைய த கோன் தொழத்தொகு ஞானி என்று சொல்ல வேண்டுவது முண்டோ என்று ஒரு பாட்டு ஊக்கமாக சில பேர் இருக்கலாம் அதை விட்டு ஒழுக்கம் தவறியும் இருக்கலாம் மூச்சுக்கள் அபியாசிகள் சில கொஞ்சமாக இருக்கலாம் இழுக்கம் செய் மூர்கனாதல் படிப்பில்லாமல் இருக்கலாம் பண்டிதனாதல் பணிதனாக இருக்கலாம் ஆனாலும் பளிப்பருவ ஞானந்தனின் முயல்பவன் பழியத்தக்கவன் ஞான மாதத்தில் தீவிரமாக இருந்தாக்கா அதெல்லாம் வணங்கத்தக்கவர்கள் தான் அப்படி அபியாசிகளே வணங்கத்தகவலாக இருக்கும்போது தொழத்தகை வேண்டுமென்று ஞானியை சொல்ல முடிய வேண்டுமோ ஞானியை வந்து கும்பிடலான்னு சொல்ல முடியுமா அது கூட்டி ஆகணும் என்று இது கைமதி நியாயின் பேர் ஏன் ஆகாது என்பது அப்படி போல் பலர் பல விதமாக இருக்கலாம் உலகத்தில் அபியாசிகள் பிரார்த்த அனுசாரமாக ஞானிகள் இருக்கலாம் சித்து புத்த இருக்கலாம் ஆகவே எல்லாரையும் குற்றங்கள் நாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு இதில் திருவாசகத்தில் கோயில் மூத்திருப்பதில் வரும் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மேச்சுவார் வெவ்வேறுந்தும் திருவார்த்தை திருநாமம் தரிப்பார் பொன்னம் பலத்த பொன்னம் பலத்து தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தானல் நாயே என்று சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் என்று அந்த பக்தர்களிலேயே அவர் சொல்கிறார் அதே போல் இங்கேயும் இவ்வளோ பக்தர்கள் தான் அவர்கள் மூர்த்தி ஆக்கிரகத்தில் பக்தர்கள் அவர்கள் மூர்த்தியை விடுத்து மூர்த்திக்கு அதிஷ்டான சேதனத்தில் பக்தர்கள் இதே ஞான மார்க்கத்துக்கும் அந்த ஜுவய்த மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் வித்தியாசம் மூர்த்தி ஆக்கிரகம் இருந்த பக்தி மார்க்கம் மூர்த்திக்கு அதிஷ்டான சேதனமாகிய பிரம்ம்தான் இருக்கிறது என்று எல்லா மூர்த்தங்களை விடுத்து எல்லா நாமரூபங்களை வித்தியன்று நிச்சயம் செய்து ஐட்டானி சேவ் ஒன்று தான் இருக்க நிச்சயம் பண்ணால் ஞானம் ஒன்று அதுதான் ஞான மார்க்கம் வித்தியாசம் துவயத்துக்கு அத்யத்துக்குள்ள வித்தியாசம் ஆகவே இதுவரைக்கும் உப்பரிவாரத்தினுடைய நிலையை சொல்லி இன்னொரு நிலையை சொல்ல முடியாது என்று முடிக்கிறார் ஆதி மூலம் ஒரு கோலமும் இல்லாத வடிவூ அகிலோகமோ அறிந்தடையும் வண்ணமுழகா ஜோதியமூ வடிவு கொண்டருளி அந்த மறைமுன் சொன்ன தன்மை தெரியும் பரிசு சொன்ன துணிவும் இப்போது பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் லீலை போய் சொல்ற அவதாரிகை திருவிளையாடலை ஆரம்பித்தவராய் வடிவற்ற பரம்பொருளே கருணையால் முன்மூர்த்திகளாய் ஈஸ்வர கீதை பகவத் கீதை பிரம்ம கீதைகளால் உகருடக அர்த்தங்களை கூறினர் என்று கூறுவாங்க இல்லை என்ன விளையாட்டுன்னு அர்த்தம் நாம் விளையாடுறதெல்லாம் விளையாட்டு இறைவன் செய்கிற காரியத்துக்கு திருவிழாறும் பேரும் அது இந்த புராணங்களில் வித்திகாசங்களில் சொல்லப்படக்கூடிய அவதாரங்கள் ஈலைகளெல்லாம் ஒரு சார்புடையதாக சொல்வார்கள் தசாவதாரம் விஷ்ணு தான் எடுத்தார் என்று சொல்லுவார்கள் இன்னும் சிவனுக்குரிய சில அவதாரங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளன பிரம்மாவுக்கும் அவ பிரம்மாவுக்கும் சில விளைவைகள் சொல்லப்பட்டுள்ளன அதுவோட நிறுத்திக்குவாங்கிற வழியை மூணு பேரையும் ஐக்கிய படித்து பேச மாட்டாங்க விஸ்வரவு தரிசனத்தில் எல்லாம் நானாக இருக்கிறேன்னு சொல்கிறாரே ஒழிய இங்கே பிராணங்களில் பக்தர்கள் ஏற்றுக்கிறது இல்லை அது ஆனால் இங்கே வேதாந்தத்தில் ஒரு பரம்பொருளே மூன்று வடிவமாக இருந்து கொண்டு விவகாரம் பண்ணிகிறது எந்த அவதாரமாக இருந்தாலும் அது பிரம்மத்தினுடைய மாயின் சம்பந்தத்தினால் ஏற்பட்ட வடிவம் தெரிய வேறு இல்லை என்று கருத்து இதன் பொருள் ஆதி மூலம் ஒரு கோலமும் இல்லாத வடிவு முதற் பரம்பொருள் ஒருவித மூர்த்தி விசேடமும் இன்றி குணாதித அச்சல சொருபமே ஆகும் இதுதான் பிரமத்த நிலை இவ் அகில லோகமும் இந்நானாவிதமான சில லோகங்களில் உள்ள அதிகாரிகளும் அறிந்து அடையும் வண்ணம் உள்ளது உள்ளபடி பூர்வபட்ச கீரிசி போடணும் சித்தாந்தங்களை உணர்ந்து கதியடையும்படியாக இவர்களெல்லாம் கிரமமாக கர்மபக்தி ஞானம் என்று சொல்லக்கூடிய கிரமமாக அடையும் படிக்கிறவமாக அழகு ஆர் ஜோதி மூ வடிவு கொண்டர்களே திருக்கல்யாண குணங்களை பொருந்திய மாயோடு கூடிய பரமாத்மாவே பிரம்மா விஷ்ணு உறுத்தர்களாய் எழுந்திரலி அதனால் இந்த மாயோடு சம்மந்தப்படும் போது அது காரணபுரமான பேர் இந்த காரணபுரமத்தின் மூணு வடிவாக இருக்கிறது என்று விளக்கம் சொல்லணும் ஒரு காணபிரமத்தினுடைய அம்சங்கள் தான் மூன்று வடிவங்கள் மூன்று குணங்களினாலே மூன்று வடிவங்கள் சொல்லப்பட்டுள்ளன கட்டப்பாடம் அதுதான் ரெண்டாவது வராது வரும் ஆகவே அந்த ஒரே பரபரமம் குணாதிதனாக இருக்கும்போது பரபரவம் என்றும் மாய்கள் சம்மந்தப்படும் போது காணபுறம் என்றும் சம்மந்தப்பட்டு அந்த குணங்களின் உட்பிரிவுகளாகிய சத்யராஜ தமஸ் ஆகிய மூன்று குணங்களோடு சம்மந்தப்பட்டு தனித்த உருவம் எடுக்கும்போது காரிப்பிரமன் என்றும் இந்த காரிப்பிரமங்கள் உலகவாரமாக எடுக்கக்கூடிய பல்வேறு வடிவங்களுக்கு அவதாரங்கள் என்றும் அதே பிரம்மஸ்வரூபம் அவித்தியலை பிரதிநிபித்து ஜீவர்களாக விளங்கும் போது கர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் பந்தப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படும் ஆக ஒரு வரம்பொருள் மாயோடு சம்பந்தப்படும் போது பல்வேறு நிலைகளிலே செயல்படுகிறது என்பது கருத்து முன் சொன்ன தன்மை வேதாந்தங்களின் பூர்வம் சொல்லி இருக்கின்ற ரகசியார்த்தங்களை ரகசியார்த்தம் என்று சொல்லும்போது அதாவது உள்கருத்து என்ன உள்கருத்து இருக்கு சகலமும் அத்வைத்தையும் சொல்லக்கூடிய நிலையில்தான் எல்லா சாத்தும் அமைச்சிருக்காங்க ராமாயணம் பாரதம் என்ிகாசங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அப்படித்தான் சகலம் அத்வைதத்தை அடிப்படையாக கொண்டு தான் வச்சிருக்காங்க அதே கர்மகாண்டம் அத்வைதற்கு அடிப்படையாக வச்சுருக்கு இது எல்லாம் ரகசியமாக வச்சுருக்கிறது சொல்வது ஆரம்பத்தில் மக்களுக்கு தெரியாது குழந்தைக்கு மருந்துன்னு கொடுத்தா சாப்பிடாது வெள்ளத்தில் மறைச்சி கொடுக்கும்போது சாப்பிடும் வெள்ளமே நினச்சிட்டு சாப்பிடும் ஆனால் அது அது வியாதியை போது அப்படி போல பிராணங்கள் இதிகாசங்கள் என்று வெளிப்படையாக காட்டினா தான் மாவர மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனாலும் உள்கருத்து அந்த மணி பரிபாகம் பிறகு வரும்போது உலர்ந்து கொள்கிறார்கள் எப்படி குழந்தைகள் பிரிவளான பிறகு அவர்கள் தமக்கு கீழ்பன்றவர்கள் குழந்தைகள் கொடுக்கும்போது வெள்ளத்தை கலந்து கொடுக்குறாங்க அப்போ இப்படித்தான் நம்மளும் சாப்பிட்றதுக்க முன்னாலே அதனால் இப்படி தான் கொடுக்கணும் என்று பற்றி தெரிந்து கொள்ளும் என்று உணர்கிறார்கள் அதுபோல் கர்மம் பக்தி ஞானம் இதில் நிஷ்காபமாக செய்ய செய்ய அவர்களுக்கு அந்த கண் சுற்றி வாயிலாக இதுவரைக்கும் நாம் இந்த கர்மம் பக்திகளுடைய கொள்கைகளெல்லாம் பிரம்மஸ்வரூபத்தை உணர்வதற்கான சாதனங்களை ஒழிய அது சாத்தியமல்ல என்பது உணர்கிறோம் அதான் பூர்வபட்சம் பெறும் சித்தாந்தம் என்ற பின்னால் சொல்லுது முடிவாக சொல்ல சித்தாந்தன் வேறு அதனர்த்தம் வேதாந்தங்களில் பூர்வம் சொல்லியிருக்கின்ற ரகசியார்த்தங்களை தெரியும் பரிசு சொல்ல தெளிவும் கீதாத்திரியங்களால் தெரிந்து கொள்ளும்படியாக உதேசித்த தெளிவும் ஒரே ஆசிரியர் வரவேற்பு சொல்கிறார் ஈஸ்வர் கீதை பிரம்மகீதை பகவத்கீதை என்று மூன்று கீதைகளால் சொல்லியிருக்கிறார் என்பது கருத்து கைலை மாமலையின் மேல் இனிதிருந்தருளிய கமலையோனி முதல கடவுளாக்கும் அருளான் மயிலை ஏறி வருந்தனுடன் நந்தி முதலான் மற்றும் வந்தடைவர் அடைபவர்க்கும் அருள் செய்தவகையும் கைலாசபதியாய் பிரம்மா முதலிய தேவர்களுக்கு உபயத்திரர் என கூற சிவபெருமான் கேலாசியில் இருந்து கொண்டு வேதார்த்தங்களை உதயசிக்கும் போது பிரம்ம தேவன் கேட்டதாகவும் முருகர் அம்பிகை அதோட நந்திய பெருமான் கேட்டதாக சொல்லப்படுது இப்படி வேதாந்த சொல்லும்போது நந்தியன் பெருமான் கேட்டு அதை பிற்காலத்தில் பல பேர்களுக்கு சொன்னதாக சொல்லப்படுகிறது அதனால தான் சை சித்தாந்தத்தில் கைலாச பரமையே ஆம்பாங்க அவர் கொடி நந்தி தான் இருக்கும் நந்தி முகமாக தான் கேட்டு அவர் பரம்பரைதாக சொல்லப்படும் வேதாந்தம் சொல்லுவது நாளோர் மூலமாக சொல்லப்படும் தட்சிணாமூர்த்தி பரம்பரைன்னு சொல்லுவார்கள் இன்னும் வைட்டோ சம்பிரதாயத்தில் நாராயண் பரம்பரை நாராயண்தான் முதலில் எல்லாரும் உதயசம் பண்ணார் என்று அது சொல்லுவார்கள் இப்படி ஒரு அடிப்படையாக சொல்லப்படும் இதன் பொருள் கைலை மாமலையின் மேல் இனிது இருந்தருளி இனிதி போட்டுக்கணும் கைலாயம் என்னும் சிறந்த வெள்ளியங்கிரி மீது மகிழ்ச்சியாக எழுந்தருளி இருந்து அக்கமல யோனி முதல் இயக்கடவுளருக்கும் அந்த பிரம்மா முதலிய சகலமான தேவதைகளுக்கும் அருளால் மயிலை ஏறி வரும் மைந்தனுடன் கருணையால் மயில் வாகனத்தில் எழுந்தெருளிய முருகப்பெருமானாகிய புத்தனுடன் நந்தி முதலாம் மற்றும் வந்து அலைபவருக்கும் நந்திதேவர் முதலிய வேறும் பல அதிகாரிகளாக வந்து அடைந்தவர்களுக்கும் அருள் செய்த வகையும் உபதேசித்த பெருந்தன்மையும் அதனாலே அருளாலே மயிலை ஏறி வரும் மைந்தன் உடன் கருணையால் மயில் வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானாய் புத்தனுடன் நந்தி முதலாம் மற்றும் வந்து அடைபவர்களும் அடைவரு அனைவரு அடைபவருக்கும் இன்னும் சிசிலாவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்ன அர்த்தம் நந்திதேவர் முதலிய வேறும் பல அதிகாரிகளாக வந்து அடைந்தவர்களுக்கும் அருள் செய்த வகையும் உபதேசித்த பெருந்தன்மையும் சிவருமான் உபாதியோடு கூடி இந்த வேதாந்த இரகசியங்களை கலச சொன்னதாக அது ஒரு திருவிழாவின் சொல்லப்படும் ஆல நீழலில் இருந்தருளியன்று சுரரோடு அசுர நெஞ்சின் அளவிற்கள வரந்த அறிவுசேர் நாலு பேரறிய நாலு மறை சொன்ன பரிசே நயனந்தனை நயந்தநலனும்வு அருகை கல்லால வெளிச்சத்தில் எழுந்தருளி சனகாதி மகரிசர்களுக்கு உபதேசித்தனர் என கல்லால வெளிச்சம் அதாவது கல்லுக்கடையில் முளைக்கக்கூடிய அது ஒரு ஆலமரம் திருப்பரங்குண்ட அந்த மரம் மற்றக்கும் கிடையாது அது விழுதெல்லாம் கொஞ்சம் கொட்டியாக தான் இருக்கு இவ்வளோ பெரிய ஆலமரம் எந்த விருதெல்லாம் இருக்காது அங்கே இருந்து தவம் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது ஒரு சேவம் தவணம் பண்ணி சுற்றி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லுக்கு கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு வருவார் அப்படி செஞ்சார் ஒரு கூட்டு போனால் ஒரு நாள் தவம் பண்ணேன் எனக்கு சுற்றி அடைஞ்சி போச்சு அந்த கல்லுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு வருவார் ஒரு சத்துக்கு ஒரு சார் மலை மேலாம் கீழே மரம் தெரியும் கொஞ்சம் மேலே இருக்கும் சீன சேமாதிரி அதுக்கு மேலே தான் காசு நெருசனார் கோவில் அதுக்கு மேலே போகணும் அது மேலே அப்படி போனமுன்னா வழி இருக்குது அப்படின்னா காசி சார் கோயில் இருக்குது அங்கே வந்து ஜுவனை இருக்குது குடிக்கிற தண்ணி எல்லாம் இருக்கு கோயில் எல்லாம் இருக்குது அது அப்பெரும்பாலும் அங்கே போகிறதில்ல மக்கள் அந்த ஒரு மறந்தவரை இங்கே இங்கேயும் பார்க்க முடியாது இங்கே வேறு இங்கேயா இருக்கலாம் அதனால் சனகாதி சனக சனந்தென்னா சனான சனத்துக்குமாறுன்னு சொல்லக்கூடிய நான்கு மகரிசர்களுக்கு உதயத்தினர் என இதன் பொருள் ஆழ நீழலில் அன்று எழுந்திருள் இருந்தெழு எழுந்தி இருந்தெழு போட்ட சரி இருந்த ஒன்று காலத்தில் கால அடிச்சிடணும் கல்லால அவிருச்சத்தின் நிழலில் எழுந்தருளி இருந்து அசுரர் நெஞ்சின் அளவிற்கு அளவு அரைந்த தேவருடன் அசுரருக்கும் அவர் அவருடைய மன பரிபாகத்திற்கு தக்கபடி உபதேசித்த வேதார்த்தங்களையும் அவங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கார் அசுரர்களும் சில பேர்கள் ஞானம் அடைஞ்சிருக்காங்க இப்போது பிரகலாதன் அசுரம்தான் அவங்க அப்பா விரோசனன் விரோசனன் அசுரம் அவங்க அப்பா தான் இரணியன் இரணியன் தான் இது விரோதியாக அப்படி தேவர்கள் ஞானம் அடைகிற மாதிரி அசல் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது அறிவு சேர் நாலு பேர் அறிய சர்வ கலை ஞானமும் உள்ள சனக சனந்தன சனாதிய சனாதியர் சனக்குமாரர் ஆகிய நாலு வரும் உணரும்படி நாலு சொன்ன பரிசு இருக்கு யஜூர் சாமம் அதரவணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதாந்தங்களை வேத அந்தங்கள் வேதாந்த வேத வேதாந்தங்கள் பிரதிபாதித்த பிரகாரமே ஞானம் ஆன நயனம் தனை ஞானமாகிய கண்ணால் அபரோட்சமாய் அறிவும்படி மௌனமாய் சின்முத்திரையால் அறிவித்த நற்செயலும் அவ்வளோ பல காலம் செய்தும் வாதம் நிற்கலை அப்புறம் சின்முத்திரை காட்டினாரான் அப்படி காட்டின பிறகு அவர்கள் மௌனமாக தெரிஞ்சு கொண்டார் இது மௌனோபதேசன் பேர் அதாவது இந்த ஆள்காட்டி வந்து தான் ஜீவன் இது பிரம்மம் இதோடு சேரணும் சேரா இதோடு சேர்ந்திருக்கிற வரைக்கும் சம்சார பந்தம் தான் இது மலவிட்சம் ஆவரணம் அல்லது ஆணமாய் கர்மம் என்ன வச்சுட்டாலும் சரி இதோடு சேர்ந்து இருக்கக்கூடாது அது அப்படியே பிரம்மத்தோடு சேரணும் அப்படி சேர்ந்துட்டால் இது விட்டுணும் கூட்டாக்கா முத்தி இப்போ பிடிச்சிக்கிட்டு இருந்தால் பந்தம் என்று அவருடைய உபேசம் பண்ணார் இந்த சின் சின் முத்திரைன்னா சித்னா அறிவு விளங்கும்படியான முத்திரை அடையாளம் முத்திரைன்னு அடையாளம் அப்படி செய்த்துக்கு நான்கு பேர்கள் வேறு பக்திமார்க்கு நான்கு பேர்கள் தான் மாணிக்கவாசர் அப்பர் சம்பந்த சுந்தரன்னு சொல்லக்க நாலு பேர்கள் அதான் நாலு பேர் போன வழியில் போகணும்னு சொல்கிறது நாலு பேர்னு இந்த நாள்கள் இந்த நாள் போனால் அந்த நாள் போனான்னு சரி இந்த உலகத்தில் உள்ள நாலு பேர் திருவிழா போறவங்கன்னு அர்த்தம் அல்ல நாலு பேர் வழிய பின்பற்றணும் அப்படிங்கற கருத்து ஆகவே இப்படியும் திருவிழா பண்ணியிருக்கார் என்பது கருத்து இசையவையன் ஒரு பாரத முடிப்பவர்கள் போல் இப்பிறப்பு முடியும் பரிசு எம்பு விசைய நயு நெஞ்சின் நெஞ்சினை அறிந்தருளியே விஸ்வரூபவியல் காட்டி வெருள்வித்தவிறகும் அவதாரியை கிருஷ்ண பகவானாய் வந்து பூமிபாரம் தீர்ப்பவர் போல் அதிகாரிகளின் பிறவித் துன்பம் நீங்கள் பகவர்கீதையை உபதேசித்து நம்பும் பொருட்டு விஸ்வரூபத்தை காட்டினர் என விஸ்ரூபத்தை காட்டாது எல்லாம் நானாக இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை வெளிய வெளியிடுவதற்காகத்தான் ஆக அந்த அது ஒரு நிலை என்று சொல்வார் இதன் பொருள் ஐயன் ஒரு பாரதம் முடிப்பவர் போல் கிருஷ்ண பகவான் ஆனவர் பாரத யுத்தம் செய்து முடிக்கின்றவர்களை போன்று உள்ளபடியே பாரத யுத்தம் பாரதமே கணவரானதான் அவருடைய போறாவே அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா பாரதம் அது சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் அவருடைய ஆலோசனை படிக்கி அவர் உள்ளே இருந்துக்கிட்டு ஆட்டின படிக்கிறது எல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் அதுதான் இசைய இப்பிறப்பு முடியும் பரிசு இயம்பும் இயல்பும் பொருத்தமாய் இப்பிறப்பு இறப்பு ஒளியும்படியாக பகவோக்கு இதை உபதேசித்த இயற்பெரும் தகைமையும் அது என்ன சொல்லியிருக்கார் கர்மம் பக்தி ஞானம் ஒன்று மூன்றாக பிரித்து கர்மத்தை காவியமாக செய்வதை விட நிஷ்காமம் செய்ய வேண்டும் என்றும் பக்தியை காவியமாக செய்வதை விட நிஷ்காமமாக செய்ய வேண்டும் என்றும் சொல்லி அந்த ரெண்டு சாதனங்களை கொண்டு ஞானம் அடையணும் என்று முடிக்கிறார் அதில் குணங்களை பற்றி சொல்லியிருக்கார் குணாதித அத்தியாயம் குணத்திரிய இப்படிலாம் சொல்லியிருக்க ஆகவே இதெல்லாம் வேதத்தை கருத்து இந்த கருத்துக்களை கண்ணபுரான் சொன்னாரன்னா அது அந்த பரபிரமத்தோட இல்லை அர்த்தம் ஆகவே அதுதான் அந்த விராட் சொரூப மகிமையை ஞானக்கன்னால் காண காண்பித்து அர்ஜுனனுக்கு ஞானக்கனால் தான் காண வெளில தெரியாது மற்றவர்களெல்லாம் என்னமோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்களே என்று நினைச்சாங்க ஆகவே பயபக்தி உண்டா உண்டாக்கும் உபாயமும் பயபக்தி உண்டாகி நான் யுத்தம் செய்கிறேன் கொண்டு செய்வதாக சொல்லப்படுகிறது அந்த அது ஒரு லீலைதான் என்றார் வடிவு கொண்டு பதினாறு ஆயிரம் திருமடந்தருடன் புனரினும் அச்சரியமத்தில் வலுவாமலுறு சுத்த ஞான சரிதத்தின் இயல்பு சொன்ன துணிவும் இதன் பொருள் வெளி ஆயுதம் சொல்லக்கூடிய இளையர் ஓர் வடிவு கொண்டு ஒரு கண்ணபுராணின் சொல்லக்கூடிய பாலப்பருவத்தை கொண்டு பதினாறாயிரம் திருமடந்தையருடன் உணரினும் பதினாறாயிரம் பெண்களோடு சம்மந்தப்பட்டும் கூட பிரம்மச்சரியம் செலுத்தினால் சொல்லப்படும் தூய பிரம்மச்சரியமத்தில் ஒழுவாமல் ஒழுகும் சுத்த ஞான சரிதத்தின் இயல்பு சொன்ன அவர் ஞான சரிதம் அந்த அர்ஜுனனுக்கு ஞானோபதேசம் செய்த அதை பற்றியும் அது லீடைதான் ஆயுர் குலமாதர் அளவிலோரை புணர்ந்தும் பரமாமுனி வர்தன் முன்னே பரீட்சித்தை தீண்டி என்று பிரம்மச்சரியம் செலுத்தும் பேரொழியே கண்வளீர் என்று சார்ட்ட படித்தோம் ஆகவே அது பிரம்மச்சரியம் இவர் எப்படி இருக்க முடியும் என்பது எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க பரிட்சத்து செத்து பிறந்தது அந்த ஒத்திரையை வைத்திருந்து ஏன்னா அந்த அஸ்வத்ராமனுடைய பிரம்மாசுரம் அங்கே தாக்கிவிட்டது அப்படி இவர் வந்து இந்த குழந்தை பிரம்மச்சரியமாக உள்ளவர்கள் தொட்டால் ப படைச்சிக்க முன்னார் அப்போ சுகர்மனிவரும் இருக்கார் பிரம்மச்சேரி தான் தென் அவர் கூட பயப்படுறார் சொல்கிறதுக்கு ஒரு கால் பிள்ளைக்கலன்னா அவமானம் போயிடுமே அப்படின் பயப்படுறாரு அப்புறம் யாருமே தொடமாட்டேங்கிறாங்க அப்புறம் இவரே சொல்கிறாரு நான் பிரம்மச்சேரி சுத்த பிரம்மச்சேரி இருந்தால் குழந்தை பூ வரட்டும்னு சொன்னார் 16, இப்போ என்னையா ஒரு இத்தனை பதினாறாயிரம் பேர் இருந்தார் பத்தாயிரம் பேருக்கு மனைவி வச்சுக்கிட்டு அந்த மனமானது அகனில் சச்சிதானந்த பிரம்மயமாக ஆயிரும் அந்த பாவனை இருக்கும்போது இதை லௌகிக சம்பந்தம் இருக்கிறது இல்லை அந்த பாவனை வந்தால் தான் ஞானமன்னு பேர் ஞானமாக ஞானம் அடைந்தவர்கள் இந்த பாவனை ஜடமாக இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு பிறப்பு இல்லாத காரணமாக தான் தேகாத்மா புத்தி இருக்கிறதுனால தான் பிறப்பு உண்டாகுது ஏ தேகாத்மா புத்தி போய் பிரம்மாத்மா புத்தி பிரம்மே நான் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் இருக்கிறதுனால தான் பிறப்பாற்று நிலை உண்டாது அந்த நிச்சயம் சுபாசித்தமாக கண்ணபுரானி இருக்கிறதுனால எத்தனை செய்தாலும் கூட அதெல்லாம் உபாதிகளுடைய சம்பந்தம் ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை உபாதியின் சம்பந்தம் பிரார்த்தாரம் கூடி பிரியும் ஆத்மாவானது எதுவும் சம்பந்தப்படுவதில்லை பெரிய இதுமில்லை அத்தகைய நிலையில் நான் இருக்கிறேன் நிச்சயம் இருக்கேன் அந்த நிச்சயம் தான் அதை ஆரம்பியில சொல்லும் போது தான் அற்றவது மேதனமில் இருப்பது பிரம்மச்சரியம் என்று தேகாத்ம புத்தியோடு இருந்தாலும் அந்த நிலையில் இருந்தாலும் பிரம்மச்சரியம் தான் என் பிரம்மச்சரியன் பேரும் இந்த ஒரு நிலை இருக்கும்போது தான் ஞானந்தான் ஞானம்னு பேரும் பாவனை சிறிது போல சரியத்தில் ஞானங்கிற புத்தி வரப்படாது மறந்து வரப்படாது நர் தத்துவராயர் என்ன தாடி பொன் பூ பாய்மா இபங்கன் முகம் கால் கையன் இன்னவன் மற்றும் தனதாயுரைப்பான்வின் தந்த ஊனை தானே என்று அயர்த்தும் சொல்லத்தக்கதன்றி அயர்த்து மறுதும் சொல்லப்படாதான் அது நிச்சயம் அப்போ விவகாரம் பண்ணுறாங்களே நான் போனேன் வந்தேன்னு ஞானிகன அது அப்படி பண்ணும் போதே அவரு உள்ளத்தில் நாடகம் மாறி நாடகத்தில் அவன் பெண் வேஷம் போட்டுக்கிட்டு நான் பெண்ணுதான் அழுத்தமாக சொன்னாலும் கூட அந்த மனமான சம்மதிக்கிறது இல்லை அந்த நாடகத்திலே கேள்வி கூட வரலாம் நீ பெண் இல்லை நீ ஒரு வேலைதாரி நாமள்தான் அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை நான் பெண்ணேற்றான் சத்தியமாக சொல்லுன்னு சொல்லலாம் அப்படி சொன்னாலும் அது பெண் ஆகிறது இல்லை அதுபோல இங்கே நீ ஞானி இல்லை எனக்கு சொல்லலாம் சொன்னால் சொல்லிட்டு போ நான் அதோட சச்சாந்தபுரம்ங்கிறது எனக்கு இது ஒரு சந்தேகம் இல்லை அந்த நிச்சயந்தான் ஞான அன்பு பந்தம் காரணம் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் யாருக்கு இருக்கோ அவங்க திடஞானின்னு பேர் திடஞானில இருக்கும்போது விவகாரம் பண்ணலாம் விவகாரம் பண்ணாலும் கூட அவளை பந்திக்கிறது இல்லைன்னு கேள்வி சொல்லப்பட்டிருக்கு சொப்பனத்தில் கண்ட பதார்த்தங்கள் தான் அனுபவித்ததாக அனுபவம் இருக்குது அதனால் ஜாக்கிரவசையில் அந்த அனுபவத்தை நாம் ஏற்றுக்கிறது இல்லை சொப்பன ராஜபோகமான இருக்குது அதில் பிச்சைக்கார அவளிலையும் இருக்கு ஜாகத்தில் வந்த பிறகு அதை ஏற்றுக்கிறோமா அது வந்து நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை பிறகு எப்படி அனுபவம் உள்ளது தான் அது பொய் மித்தை அதுபோல் பிரபஞ்சத்தில் யோகா இருக்கத்தான் செய்யும் நான் செய்கிறேன்னு சொல்கிறது தான் என்னுடைய வாசகமாக இல்லை பிரபஞ்சம் மித்தை பிரம்ம சத்திய மிக நிச்சயம் அவ்வளோ இருக்கணும் அதே ஞானம்னு வேறு அத்தகைய அழுத்தம் தான் சோணம் அடித்தாலும் செய்யணும்னு சொல்கிறது வியாசர் தான் ஜம் எடுத்துக்கிறது இருந்தாரன் பசி எடுத்துக்கிச்சான் இப்போ இந்த பெண்கள்லாம் அந்த பக்கம் போகிறது பார்த்தாங்கன்னா ஆற்றுல வெள்ளம் அதிகமாக இருந்ததுதான் வெள்ளம் போக முடியலன்னார் எனக்கு பசியாக இருக்குது ஏதாவது கொடுக்க சாப்பிட்டு நான் வேணும் வெள்ளம் நிறுத்திறேன் என்னான் சரி பெரியவழா இருக்கார் கொடுப்போம்னா வெண்ணெய் தயிரெல்லாம் நிறைய கொடுத்தாங்களாம் சாப்பிட்டாரன் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடாமல் இருப்பது உண்மையானால் இந்த வெள்ளம் கட்டம் பண்ணாரான் நின்று போயிடுச்சான் எல்லாம் போயிட்டாங்கண்ணா அந்த பக்கம் போன பிறகு ஏன் நாங்கள் தான் கொடுத்தேன் நீ தான் சாப்பிட்டீங்க அப்புறம் சாப்பிடலன்னு சொல்கிறீங்களே நான் நித்திய பட்னி எப்போ சாப்பிடுவது கிடையாது அப்படிப்பட்டவன் என்று சொன்னாரான் ஏய் என்ன சாமி எப்படி ஆமாத்துறீங்க அப்படின்னாங்க என்ன அர்த்தம் ஆத்மா எப்போது சாப்பிடலாம் சாப்பிட்டது சரீர் சம்பந்தம் பிராண அபான வாயு சா அது ஜீரணம் பண்ணுறது வாய் சாப்பிடுது உதாரண வாயு கடையுது சமான வாயு ரத்தத்தை இழுத்துட்டு போகுது அப்புறம் வியான வாய் தாங்குது வாய்க்குடைய சேட்டை சரீர தர்மம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆத்மா ஒருபோதும் சாப்பிடுவதில்லை ஜீரணம் பண்ணுறதில்லை ஒழுங்கில் எழுந்து போகிறதில்லை கடவே கிடையாது அதனால் விஷாந்த பரமம் இதெல்லாம் உபச்சாரத்துக்காக சொல்லப்படுவது வாசமாக இல்லை என்பதை அங்கே வியாசல் விளக்கினால் சொல்லப்படுது ஆகவே ஞானத்தின் மகிமை இதுதான் அத்திக நிச்சயம் வருவதற்கு தான் இவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு நடந்த கால நேரத்தில் அபியாசம் பண்ணால் தான் வரும் மொழியே ஒரு நாளில் வந்துடுறதில்லை அப்படி அபியாசம் பலத்தினாலும் வரும் ஏன் வராது அது சொல்ல தேகாதி தானேனாவே திரு அபிமானங்கள் பந்தம் ஆகாதமான வீடில் அரியமுத்தி என்றவரோ அப்படின்னா அப்புறம் வந்த ஊடல் வேராயும் வாதனையாற்றலால் சந்தயமின் துவரூபம் தானாதர்கவரோ சரீரம் தானல்ல இருந்தாலும் வாசினாலே நான் நான் நிச்சயம் பண்ணிட்டோம் அதே போல தன்னுடைய உண்மைஸ்வரூபத்தை நான் நிச்சயம் பண்ணது எனக்கு தவறு இருக்கு சந்தேகம் பண்ணான் சந்தேகமேன் தற்சுவரூபம் தானாதற்கு சந்தேகமேன் வந்த உடல் வேறாயும் தான் வாசனையால் தானுங்கிறோம் எனக்கு அன்னியும் சரீரான் வாசனையால் நான் நான் என் நிச்சயம் பண்ணி விவகாரம் பண்ணுறோம் உண்மை சுரூபத்தை நானும் நிச்சயம் பண்ணுறதுக்கு எனக்கு வராது அப்படிங்கிறான் அதனால் அபியாச பலம் காரணம் அது அபியாச பலத்தினால அழியும் சரீரத்தை நான் நான் நிச்சயம் பண்ணுறோம் அதே போல் நான் ஆண் என்றும் நான் இந்த பேரை விடைய என்று அபியாசம் பலம் தான் காரணம் இதே அபியாசம் வளர்ந்தால் ஆத்மாவில் அவருடைய சாந்த பர்மன் நான் என்றும் நான் நாமரவு மற்றவன் என்றும் இந்த பிரம்மத்தினிடத்தில் எத்தனையோ உபாதிகள் கோடிக்கணக்காக செயல்படுகின்றன இது ஒரு உபாதி அந்த உபாதியிலெல்லாம் கர்மத்துக்கிடாகி ஈஸ்வரன் நிர்ணயம் பண்ணுறார் நிர்வாகம் பண்றார் அதே போல் இந்து ஈஸ்வரன் ஒரு நீதி வச்சுருக்கார் கர்மத்துக்கிடாக அது நிர்ணயம் பண்ணியிருக்கார் நிர்வாகம் பண்ணுறார் நான் சாட்சியாக இருக்கிறேன் நான் இந்த சைரத்தின் மட்டும் சாட்சியில்லை சர சைரங்களுக்கும் சாட்சியாக இருக்கிறேன் சர சாட்சியாக இருக்கிறேன் ஆகவே எங்கே இருந்த பிரம்மஸ்வரபம் ஒன்று தான் மாயை மாயா காரியங்கள் அனந்தம் கோடி பரணாம அடைகின்றன அந்த பரணாமல் அடைந்தாலும் கூட ஆத்மாவுக்கு எந்த விதமான கோலாக கிடையாது அது வெறும் சொப்பன பதார்த்தங்கள் போல் சினிமா காட்சிகள் போல் வெறும் தோற்றம் மாத்திரம் தவிர வேறு இல்லை இப்படிப்பட்ட நிச்சயம்தான் ஞானம் ஒன்று போயிடும் இதை நடந்து எழுங்கார்த்தி அபியாசம் பண்ணணும் அந்த அபியாசம் பலம் தான் பந்தத்தின் விடுபாடு செய்யும் இல்லைன்னா பந்திரத்தின் விடுபாடு செய்யாது சந்திய பிரீதம் இருந்தாக்கா அது அதில ஞானம்னு போயிடும் சந்திய பிரீதம் இல்லாமல் திடஞானம் வரணும் அதுதான் கையிலத்தில் சந்திய திருப்பட வச்சார் அப்படி முன்னாலே சமாதி கூடி அந்த ஆனந்தம் வந்தாலும் கூட திடம் இல்லைன்னு சொன்னாக்கா அது சந்தேகம் இருக்குமே ஆனால் அது அஜிடம் பண்ணி போயிடும் அதன் பிறகு மீண்டும் சமாதி கூடலாம் கூடும்போது அது திடமாகிடும் திடமான பிறகு அது எந்த காரணத்தை கொண்டும் நஷ்டம் அடையிறது இல்லை எது போலன்னு சொன்னால் ஒரு முறை சட்டியான சுட்ட விட்ட பிறகு தனியில் ஓர்னால கூட கரையாது உடையுமே ஒழிய கரையாது ஆனால் சுடாசட்டி கொஞ்சம் தண்ணி பண்ண கரைஞ்சிருக்கேன் சுட்டாசட்டிக்கு மை மறுக்கு பாருங்கள் வெயிலில் வச்சு காய வைக்கலாம் மேல் இரம் தான் போகும் உள்ளம் போகிறது இல்லை அதே போல் பரோட்சி ஞானம் மேல் நிறம் தான் போக்குது என்ன மேல் இரம் நான் பிரபட்சம் சொல்லிக்கிறோம் வாக்கு மாத்திரம்தான் ஆனால் உள்ளே இருக்கிற அந்த அஞ்ஞானத்தில் ஆசை பண்ணுறது அபரோச் ஞானம் அது அபரோத் ஞானம் எவ்வளோக்கள் திடம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோவு பஞ்சத்தை போக்கு சுட்ட சட்டி இருக்குது நல்லா சுட்டு இருந்தால் கரையாது அறவேக்கால் இருந்தால் கரைஞ்சி போகணும் உடஞ்சி போயிடு விரிச்சில் வரணும் அதுபோல் ஒரு முறை சுட்டுட்டாக சட்டியானது எத்தனை நாள் தண்ணியில் ஓடினாலும் கூட அது கரையிறது ஒரு காலில் ஈரமாக வெடிக்கலாம் கூடிய கரையிறதில்லை அதுபோல்